உருவம் என்பதும் அருவம் என்பதும் உணர்வு கொண்டுணர ஒண்ணுமோ வருவமிங்கொரு வடிவு கொண்டது விது வேணும் பொருள் தன்னை அவதாரிகை உருவம் என்றோ அருவம் என்றோ முடிவு சொல்ல முடியாத அவ் அருவமே அருட்குரு வடிவாய் வடிவமாய் இது என்று அறியும்படியாய் வந்திருப்பதா அப்படின்னா உருவமில்லை அருவம் இல்லை என்று சொல்லக்கூடாத வசுவாக இருந்தாலும் கூட அதுவே குருமூர்த்தமாக வந்துருக்கு அப்படி வர முடியுமான்னா அறுவனாயின்னு நண்பர் குருவனாய் வருவன் என்பது மாமரியை சொல்லுவாங்க அருவும் உருவம் எடுக்கும் இதனால் உபாதினால் மயா சம்பந்தத்தினால் மயா சம்மந்தம் எப்போ இல்லையோ அப்படி அருவமே அது மழா சம்மந்தம் எப்போ ஏற்பட்டதோ அது உருவம் தாங்கும் குருவில்லாமல் இருக்கும் பிறகு உருவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்போது அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டான செய்தியமாக இருக்கும்போது தான் அது எப்போதும் உருவம் இல்லாதான் இல்லாத ஒன்றோடு சம்மந்தப்பட்ட இந்த மாயின் காரணமாக தேவையான போது உருவம் எடுக்கும் தேவையில்லாத போது உரு உருமாதான் இருக்குது அது இப்போது ஏன் சம்மந்தத்தினால் அது உணராதனால ஜீவனும் சொல்கிறோம் உணர்ந்தாக ஞானின்னு போகிறோம் உணரல இப்போ எல்லா ஜீவர்களும் இல்லை ஈஸ்வர பிரம்மஸ்வர்தான் ஆனால் பிரம்மஸ்வரம் ஒத்துக்கிறது இல்லையே இப்போ குருமுகமாக வரும்போது அந்த குரு உணர்ந்த உபாதியாக இருக்காது உபாதியானதுனால அந்த குருவை நான் பிரம்மஸ்வரன் ஒத்துக்கிறோம் ஆனால் சிஷ்யர்கள் வந்து நான் வந்து பிரம்மஸ்வரம் ஒத்துக்க மாட்டேன் இன்னும் பக்குவம் இல்லை அப்போது அந்த அதிஷ்டான செய்தின் சிசி எடுத்துக்கலையா இருந்தும் கூட ஒத்துக்கிறது இல்லை அந்த அனுபவம் இல்லை அந்த அனுபவம் வராதனால அப்படி இருக்கிறதுனால மாயா சம்பந்தம் ஏற்பட்ட போது எந்த ஜீவராசிகளும் பிரம்மஸ்வரூபந்தான் பிரம்மஸ்வரமாக கூட நான் பிரம்மஸ்வரூபன் அங்கீகாரம் பண்ணாத காரணத்தினால நான் ஜீவன் என்றும் துக்கி என்றும் பந்தப்பட்டவன் என்றும் நிச்சயம் செய்யப்படுகிறது இதான் நிச்சயம் பிறகு குருமூர்த்தத்தை மட்டும் நாம் பிரம்மஸ்வரமாக சொல்லும் காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய உண்மைச் சுருவத்தை உணர்ந்தவர் அவ்வளோதான் அதனால் உணர்ந்தேன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிறதுனால இப்போ சொல்கிறார் அதன் உருவம் என்பதும் வடிவம் என்று சொல்லுவ சொல்வதும் அருவம் என்பதும் வடிவம் அன்று என கூறுவதும் உணர்வு கொண்டு உணர ஒன்றுமோ நமது புத்தியை கொண்டு அறிய முடியுமோ அதான் சொல்வார் பக்தியாவலையிற்று படும் பார்விசை புத்தியாளரே ஒன்னா புராணன் என்ன பக்திக்கு தான் அது விஷயம் அவங்களுடைய புத்திக்கு விஷயமாகாது அருவம் அருவம் இங்கு அந்த அரு மாறி இருக்கும் மாற்றிக்கணும் வடிவமற்ற வஸ்து இவ்வுலகத்தின் இது வேணும் பொருள் தன்னை ஒரு வடிவு கொண்டது இஃது என்று அறியும் வஸ்துவான ஒப்பற்ற ஒரு குருமூர்த்தமாக எடுத்துள்ளது குருமூர்த்தத்தை நாம் ஏன் பெருமஸ்வர்பன் சொல்கிறோம் உணர்ந்துருக்கிற காரணத்தினால நாம் உணராதனா சிச்சியாக சொல்லிக்கிறோம் குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சால் பரபிரமம் தஸ்மை குறவையே நமக்கு குருவே தான் விஷ்ணுவாகவும் பிரம்மனாகவும் மகேஸ்வராக இருக்கார் அதனால் சாட்சால் பரபிரமம் அதுதான் அப்படி இருக்கிறதுனால இந்த குருக்கு நமஸ்காரம் என்று ஊர்கியதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னது காரணம் என்ன உணர்ந்தத காரணம் தான் அது குருவானவர் தன்னை பிரமஸ்வரம் உணர்ந்தார் உணர்ந்த காரணத்தினாலே அவர் பிரம்மசுரமாக விளங்குகிறார் நாம் அங்கீகாரம் பண்ணிக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறோம் நான் பிரம்மசுரவம் அல்ல இந்த ஊருக்காரன் ஜாதிகாரன் இப்போ நான் சிஷியனாக இருக்கிறேன் என்று இப்படி பாவனையெல்லாம் இருக்குது இந்த பாவனை எப்போ மாறுதோ அப்போ இங்கேயும் குரு வரும் அதுக்கு பிரம்ம வரும் அது வரைக்கும் ஜீவபவனை தான் எல்லாம் பிரமஸ்வரம் தான் பிரமது கிணமாக எதுவுமே கிடையாது இருந்தாலும் பாவனையினுடைய மாற்றங்கள் பல விதமாக இருக்குது எல்லாம் பாவனா மைந்தாலும் உலகமே பாவனைக்கு என்ன என்ன உலகம் உலகமே கிடையாது சகலமும் பாவனை தான் நானுங்கிறது பாவனை தான் நான் வேலைக்காரனுங்கிறது பாவனை தான் முதலாளிங்கிறது பாவனை ஒரு முதலாளி இருக்கார் முதலாளி கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இருக்கேன் அவன் பாவை கால கிழமத்தில் நஷ்டப்படைஞ்சு வேலைக்கு போகிறான் அப்போ வேலைக்காரன் பால் வந்தது இல்லை இவனை காலக்கிழமை பணக்காரன் ஆயிடுறான் நான் முதலாளியிருக்கிறான் போ வேலைக்கு போகிறேன் பானை மாறி வச்சு வாங்க அந்த சூழ்நிலையானதும் பாவனை மாற்றம் அதே போல் எல்லாமே சகலமும் சூழ்நிலை அனுசரித்து பாவனை உண்டாகும் அந்த பாவனை தான் இங்கே பலனும் கொடுக்குறது அவன் நான் நான் முதலில் முதலாளியாக இருந்தேன் இப்போ நான் வேலைக்காரன் வந்தாலும் இவன் சொல்லப்பட என்ன கேட்குறதுனா அவன் சாப்பாடு இல்லை ஆகிடுக்குறாங்க சம்பளம் கிடைக்காது இவன் வந்து வேலைக்காரனாக இருந்தான் முதலாளி நான் வேலைக்காரன் தான் நீ சொல்லப்படி கேட்குறானே முதலாளி முடியுமா முதலாம் போயிடும் அதனால வேதம் இதெல்லாம் வேஷந்தான்னு வச்சுக்கோங்களேன் முதலாளி வேஷம் போட்டால் முதலாளி தகுந்த மாதிரி நடிச்சிடும் வேலைக்காரன் வேஷம் போட்டால் வேலைக்காரன் நடிச்சிடணும் ஆகவே உலகமே ஒரு நடிப்பில் இருக்குது என்று நினைத்தா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த உபாதி இருக்குன்னு சொன்னால் இந்த உபாதி தான் ஒரு வேற கிடைச்சி போச்சு அந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான் அந்த உபாதி இருக்கேன் ஒரு தொழிலாளி உபாதினா தொழிலாளி நான் இருக்கேன் ஆகவே தொழில் செய்யும் போது நான் பிரம்மசுரமாக இருந்தாலும் கூட உபாதை அனுசரித்து தொழில் செய்யப்படுகிறது என்று இருந்தால் ஞானம் இந்த பாவனை தான் காரணம் அந்த அழுத்தம் வந்து தான் ஞானம் பண்ணுப்பாரு சில ஞானம் பண்ணுப்பாரு இல்லைன்னா பரவஞானம் பேர் ஆகவே ஏதாவது இதில் சொல்ல திருவராசியத்தில் அத்தனை பேர் ஞானிகிட்டாங்க அது என்ன ஞானம் நாடகத்தில் திருடனும் நான் நடிகர் தான் ராஜாவாக நடிகர் தான் போலீஸ்கார் நடிகர் தான் அப்புறமேல பொம்பளையாக நடிகர் தான் ஆம்பளை நடிகர் தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நான் நடிகர்ங்கிற பாவடை மறக்காமல் விஷயம் பண்ணுறேன் எல்லாம் நடிக்கிறாங்க ஏன்னா கா காரசாலம் பேசுகிறாங்க திட்டிக்கிறாங்க அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க காதல் விளையாடி விளையாடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் எல்லோருமே நடிகருங்கிற பானு வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு அதனால் வரம்பயிர் போகிறதில்லை அவங்க வாத்தியா சொல்லி மட்டும்தான் பேசுவான் வாத்தியோட பாடுதான் பாடுவான் அதுக்கு மேலே செய்யுமே ஆச்சாங்க அப்படி போல் இங்கே உலகத்தில் எல்லோருமே நடிகர்கள் அந்த நடிப்புத்தன்மையை காட்டுவதில்லை சாஸ்திரம் சொல்லு நீ நடிகர் நீ உன்னுடைய நடிகை நடிகை நடிப்பை திறமையாக காட்டி விடு போதுமாகுது வேந்த அதுதான் சொல்லுது அதுக்க நடிப்பு திறமையை நாம் சிரமமாக காட்டணும்னா அபியாசம் வேணுமில்லவன் இப்போ நடிகர் உடனே நாடகத்துக்கு போயிட முடியுமா மேடைக்கு பாடிக்கு அது வேதா சிறனம் பண்ணுவான் திருடமாக நான் நிச்சயம் பண்ண பிறகு அது நடிப்பு பாவனை வந்துடுது வந்த பிறகு அந்த பாவனையினால எந்த உபாதி இருந்தாலும் என்ன ஏழை உபாதி என்ன பணக்கார உபாதி என்ன கசாப்பு கடங்குறத ஞானியாக சொல்லப்படுது பொம்பளைங்கள்லாம் ஞானிகள் தான் ஆம்பளைங்களாம் ஞானிகள் தான் யாராக இருந்தால் என்ன இந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அந்த நடிப்பு நடிச்சிட வேண்டியது அந்த உபாதி அந்த நடிப்பு நடிச்சிட வேண்டியது தான் அந்த பாவனை என்ன ஆகுது உள்ளத்தில் அமைதி ஏற்படுது ஈஸ்வரன் சொல்லி கொடுத்துருக்கார் உனக்கு இதுக்கு தவிர என்ன மேறப்படாது பிரார்த்தம் அங்கே இல்லை உனக்கு இந்த பிராரதம் அவ்வளோதான் இதுமேல தான் சாண்டு போகாது ஆசைப்படாது ஏன் நீ நடிகன் சொல்லி கொடுத்த சொல்லிவிட்டு போகுது கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு போயிடுது அது மேலே சொன்னேன் என்ன தப்பு தண்டை கிடைக்கும் இப்போ அப்படி இல்லை பிரார்த்தத்துக்கு மிஞ்சி போகிறாங்க தண்டனை கிடைக்குது தண்டை கிடைக்குது அது நடிப்பு தெரிவு தெரியல இல்லை கரெக்டாக திறமை நீ போலீஸ்காரை வந்து திருடல் பிடிக்க கட்ட வரும்போது அவன் பிடிக்க வேண்டிட்டு தான் பிடிச்சி போட்டு விஷத்துக்கு அழிச்சு அண்ணன் ஒத்துக்குவாங்களே அடிக்கிற பாலை திருடன் வந்து திருடமான பாவனை பண்ணலாம் அது உண்மையாக திருடன் நினைக்க முடியுமா அங்கே என்ன இருக்குது திருறதுக்கு பாவனை தான் ஒரு பாவனை பொம்பளை வேசம் போட்டுருக்கிற நடிகர் வந்து நான் பொம்பளைன்னு நினச்சிக்கிட்டு நடிக்க வேண்டிய நான் பொம்பளைன்னு மாற முடியுமா அப்படி பொம்பளை முடியுமா அப்படி போல் நமக்கு ஏற்பட்ட பிரார்த்தை எதுவோ அந்த அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் இது ஈஸ்வர சட்டம் டியூசன் கிட்ட நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அவ்வளோதான் என் நினைச்சா செஞ்சுட்டாக்கா மனது சாந்தி வந்துடும் இதுதான் ஞான மரத்தில் உள்ளவர்கள் செய்யத்தக்கது அப்படி செய்ய பழக பழக தான் அது அனுபவத்து வரும் அதான் சில மண்ணி தான் பழனமுறது பழகுறது அப்படி பழகிட்டவனு சொன்னால் மனதுக்கு அமைதி வரைக்கும் இதுதான் வழி வேறு வழி கிடையாது கொடிக்கலாம் சம்பாதிச்சாலும் அமைதி கிடையாது அது பிச்சைக்காராக இருந்தாலும் அமைதி கிடையாது பிடிச்சு அமைதியாக இருக்குது இன்னும் காசுகளாக செய்யலாம் துக்கப்பட்றான் எந்த பேங்கில் வட்டி அதிகமானு அவங்க கொடுக்க போகிறான் தெரிஞ்சு கொண்டு கொடுத்துறதா ஏமாந்து போகிறான் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் காலியாக இல்லை அவனும் ஞானம் இல்லை அவனு அஞ்ஞானி பணக்கார அஞ்ஞானி ஞானி அஞ்ஞானி எல்லா அஞ்ஞானிகளாக இருந்தால் என்ன பண்ணுறது அதனால தான் விவகார காலத்தில் நமக்கு பிரார்த்தனை எவ்வளோ கொடுத்துதோ அதுக்கு அனுசாரமாக முயற்சி செய்து நடிச்சிடணும் அவள் தான் இது ஒரு நடிப்பு தான் என்ற ஒரு பாவனையை மறக்காமல் இருப்போம் ஏன்னால் மனதுக்கு அமைதி கிடைக்குது அமைதி பண்ணால ஆனந்தம் கிடைக்குதான் செய்யும் இந்த உண்மை தான் இங்கேயே வேதாந்ததில் கொடுக்குது இதுதான் நமக்கு ஒத்திகை இந்த ஒத்திகையை எவ்வளோக்கு பயிற்சி பண்ணுறோமோ அப்புறம் நாடகத்தில் மேடை பேர் நடிக்கலாம் ஒன்றும் தவறில்லை பொருது தீரி பல சமய மதிவழி புரிவு தரு கலை புகழ்வதோ கருது போல் தோரு மருவியாவை யாவை களல நிலவிய கண்ணையே அஞ்சு பரணி மூலமும் மதீதானது விளக்கோரையும் பத்தியாம் பத்தாம் அத்தியாயம் தேவிய படிச்சல் தோற யோதாரிகை பரஸ்பர விரோதத்தை கூறும் சமய சாஸ்திரங்களால் கூற முடியாமல் காணும் நாம ரூப உலகில் உலகத்தில் அந்தந்த வடிவமாய் இருந்தும் அவை அழியும்போது தான் அழியாமல் நிலை பெற்ற உணர்வே தேவி இது பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறது ஆகவே பிரஜானம் என்ற மகா வாக்கியத்தை இந்த பாட்டு நடக்கிறார் பிரஜானம் என்ன என்ன மேலான ஞானம் அறிவு பெரிய அறிவு அர்த்தம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை அபிவிருத்தி தான் இதெல்லாம் இதெல்லாம்னு நீக்கிட்டே போனால் எஞ்சிருக்கிறது எதுவோ அதுதான் ஞானம் அது தள்ள முடியாத ஒன்று எதுவோ அதுதான் மேலான ஞானம் பிரஜானம் அதுவே பிரம்மம் இங்கே நீக்கப்பட்ட பசுக்கள் போக நீக்க முடியாத ஞான இருக்கு இந்த ஞான வடிவந்தான் எந்த அகழ் சைசானந்தபுரம் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு அபேதமாக இருக்கிறது அது வேறில்லை ஆனால் இந்த பிரானமே பிரம்மம் என்பதை இந்த பாட்டிலே விளக்கம் இதன் பொருள் பொருது திரி பல சமய மதி வழி கலகம் கழகம் விளைவித்து பல மதங்களின் அறிவு உண்டான வகையில் புரிவு தரு கலை புகழ்வதோ ஆசை அளிக்கும் சாஸ்திரங்களில் சாஸ்திரங்களால் போற முடியுமோ அங்கேயுமே போட்டுக்கணும் கருது பொருள்தோறும் நினைக்கின்ற ஒவ்வொரு வஸ்துவிலும் மருவி அவை அவை களல நிலவிய கண்ணையே பொருந்தி இருந்தும் அவ்வ வஸ்துக்கள் நீங்கும் போதும் நிலை பெற்று இருப்பது அறிவாகிய தேவியனது சொல்லுமே எந்தெந்த பொருளை நீக்குகிறீர்களோ நீக்கிறப்ப நீக்க முடியாத ஒரு பெரு எஞ்சி நிற்கிறது அதான் இங்கே ஆத்மா அதுதான் பேரறிவு அதே போல் வெளியிலேயும் சுருதி பிரமாணத்தை வைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீக்க அதான் பஞ்சபூதங்கள் நீக்க பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கின்ற சூட்ச பஞ்சபூதங்கள் தோள பஞ்சபூதங்கள் போயின பிறகு சூட்சம் எஞ்சி அது போன பிறகு உச்சாபு சேர்த்தி இருக்கும் உச்சாபு சேர்த்தி போய் சின்னக அப்புறம் மூடப்பருதி நீக்கிட்டாக்க அப்புறம் என்ன இருக்கிறது பிரம்மந்தான் இருக்குது இது சொல்லி பிரமாணத்தை வைத்து விசாரம் பண்ணுறது அத்தகைய பிரம்மம் எங்கே இருக்கிறது இங்கே நாம் அனுபவமாக பஞ்ச நீக்கி நீக்கி பார்த்து நீக்க முடியாத ஒன்று ஞானம் இருக்கு இன்னுமே நீக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் இருக்குது அல்லவா ஞானம் தான் பிரஜான இதுவே பிரம்மம் ஆகவே அத்தாவத்தி மூலமாக நீக்கலாம் இது லட்சணாவத்தி மூலமாகவும் சொல்லப்படும் ரெண்டுக்கும் பொருந்தும் இது அதான் இங்கே சொல்கிறார் பொருந்தே இருந்தும் எல்லாம் ஒன்று போல காணப்பட்டாலும் அவ்வளோ வஸ்துக்கள் நீங்கும் போதும் விசாரத்தினால நீக்கிறது உண்டு நான் விசாரம் பண்ணாலும் நீங்க தானே போகுது குடும்பத்தில் எத்தனை நீங்கி போகுது சம்பாதிக்க பொருளாக இருக்குது போயிட்டே இருக்குது மணிமக்கள் இருக்க நிலையாக இருக்காங்களா எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க சொந்தக்காக எல்லாம் நீ போயிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொன்றும் போயிட்டு தான் இருக்குது ஆட்சிகள் அதுவும் போயிட்டு தான் ஆக ஒவ்வொன்று நீங்கும் போதும் நிலைபற்று இருப்பது அறிவாகிய தேவியின் சொரூபம்தான் தேவியின் சொரூபம் நீங்கிறதே இல்லை ஆக இந்த தேவி பரபிரம்தான் என்று இந்த பாட்டில் அறிமுகப்படுத்துவாங்க தத்தமதிகோடு தர்க்கமயிகள் சத்தமறிவதோர் தத்துவமோ சித்தமயலது கேட்ட அவர் தெரிவிதோர் சித்த ஏன் அவதாரிகை தங்களுடைய புத்தி வழியால் தர்க்கவாதிகள் வாக்குவன்மையை தெரிவிப்பது உண்மையாகுமா உளமயல் ஒழித்து உள்ள உள்ளத்தை உள்ளபடி அறியும் அவர் பார்க்கத்தக்கது ஞான சொருபத்தை எனல் என்பொருள் தத்தம் மதி கொடு தங்கள் தங்கள் அறிவை கொண்டு தர்க்க சமயிகள் வைசேடிய நயாய்கர்கள் சத்தம் அறிவது வாக்குவாதம் இட்டுக்கொள்வது ஒரு தத்துவமோ உண்மையான பொருளாகுமோ ஆகாதன அர்த்தம் சித்தமையால் கெட்டவர் தேகம் தான் என்றும் ஈஸ்வரன் வேறு என்றும் உலகம் மெய் என்றும் உள்ள மயக்கம் அழிந்த ஞானிகளே தரிசிக்க உரியது ஓர் சித்தையே சுவானுபவ சாட்சாத் காரமாய் அறியத்தக்கது ஒப்பற்ற ஞானஸ்வரூப தேவியான் ஆகவே சமயிகள் ஆவிசங்கரர் காலத்தில் எண்பத்தாறு பெரிய மதங்களாகவும் இருநூத்தி அறுபது சிறிய மதங்களாக இருந்தாலும் சொல்லப்படுறோம் அவ்வளவும் அவர் வாதம் பண்ணி அடக்குனார் சமரசம் கொண்டு வந்தார் இந்த காலத்தில் சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா அரசியல முக்கியத்துவம் வந்துடுச்சு அரசியல் எத்தனை கட்சி இருப்பாருங்க எல்லா கட்சிகளும் நாட்டுக்கு நன்மை செய்கிறதும் சொல்கிறாங்க யார் நாட்டுக்கு எழுது பண்ண சொல்லதே இல்லை ஒருவராவது நான் நாட்டு கடலில் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுவாங்களே ஒருத்தரும் சொல்கிறதே இல்லை நான் நன்மை செய்கிறேன்னு சொல்லியே தான் தான் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறது தனக்கு நன்மை செஞ்சுக்கிறாங்க நாட்டுக்கு நன்மை இல்லை தனக்கு நண்பன் அர்த்தம் அப்படி போன சமயங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் எதாவது ஒரு சாமி வச்சுக்கிறது இந்த சாமி தான் பெருசு உங்கள் சாமி மட்டும் தர்க்கம் பண்ணுறது அப்புறம் அதாவது கூட்டம் சேர்த்துக்கிறது தான் கூட்டம் எதுக்கும் சேரும் எது பைத்தி காலம் அதுக்கு பத்து பேர் போகத்தான் செய்வாங்க கூட்டம் வந்து சிறு கூட்டமும் பெரு கூட்டமும் கூட்டம் சேரும் நமக்குள்ள ரெண்டு கூட்டம் சேர்ந்து அதை கொண்டு அவங்க வெட்டித்தோர்கள் அடைஞ்சிக்க கூட்டம் சேரும் அப்படி சமையல்கள் அந்த காலத்தில் தர்க்கம் பண்ணி இதெல்லாம் தத்துவமாகுமா உண்மையாகுமா ஒருபோதும் இப்போ யார் உண்மை தெரிந்தவர்கள் சித்தமையால் கெட்டவர் மனதில் இருக்கிற மயக்கத்தை நீக்கணும்னா உண்மை தெரிந்தவர்கள் அவர் தான் தரிசிக்க உரியது ஓர் சித்தையே ஒரே ஒரு வஸ்து ஞானசூரமாக இருக்குது அதை தவிர வேறு இல்லை வேதந்தோம் ஒன்று தான் சொல்கிறதே ரெண்டாவது அங்கீகாரம் பண்ணிக்கிறதே இல்லை முன் பாட்டில் சொல்லப்பட்ட மாதிரி அரிக்கி விதத்தில் ஐதரிய வசத்தில் பரிஞான அதுதான் ஒன்றைய தான் அது ஞான வடிவத்தை பற்றி சொல்லப்பட்டது எது ஞானமோ அதே சத்து எது சத்தியம் சித்த அது ஆனந்தம் எது சத்து சித்த ஆனந்தோ அது நித்தியம் போரணும் என்று இப்படி கொண்டு போகிறாங்க அது சச்சித்தம் வந்து நித்தியம் பூரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருளை தவிர வேறு இல்லை அந்த பரம்பொருள் தான் எல்லாருடைய உள்ளங்களிலேயே இருந்து கொண்டு அதிஷ்டானமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அதிஷ்டான சைதன்யம் தான் பிரம்ம சொல்வோம் எல்லோருக்கும் அதிஷ்டான செய்த உணர்ந்தவர்கள் ஞானியல் என்று பேர் உணராதவர்கள் ஐயான்னு பேர் அவர்கள்தான் அதனால உணர்ந்தவர்களை தனியாக ஒன்று ஞானம் பிரம்மும் பூசாக வந்துருல்ல எப்போது உணர்ந்தாக எல்லா லாபம் சர்வதுக்காக பரமானந்த பிரபத்தி லாபம் உணராதவர்களுக்கு எல்லா துக்கங்களும் கூடும் சர்வதுக்கங்களும் சர்வ பாக்கங்களும் சர்வ சர்வ எல்லாத்தையும் சர்வதுக்க நிவர்த்தி சர்வதுக்கிரவர்த்தண்ட சிற்றின்வர்த்தக்கிரவரத்திய சர்வதுக்கிரவர்த்த இல்லை பிராபத்தை வச்சுக்கிட்டாலும் சரி ஆமாம் அப்புறம் சிட்டி இன்பம் பேரன்பத்திலேயே சிட்டி இன்பம் நாங்கள் வேதார்த்தம் மிகச் சுருக்கமாக சொல்லுது ஆனால் அது வாங்கும் சக்தியிலேயே மயில் இருக்குதுல்ல மயக்கம் அந்த மயக்கம் போகிறதில்லை மயக்கம் போனாலும் கூட பிரார்த்தமும் அந்த இடம் கொடுத்தாதான் அது தங்குது இல்லை தங்க மாட்டேங்கிது பல இதுவாசல இருக்கு அப்புறம் பிரதிபந்தங்கள் வர்த்தமான பிரதிபந்தங்கள் இருக்குது வர்த்தமான பிரதிபந்தங்கள் இருந்து மாடுபடுறதுன்னா இது கடைசி பரவாயாக இருந்தால் தான் மாறுபடும் இல்லைன்னு முடியாது அது பிரார்த்தையால் கொடுக்கணும் இல்லைன்னாக்கா அபியாச படம் செய்யலாம் அபியாசம் செஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே அபியாஸுக்கு முயற்சி முக்கியம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து அபியாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அது அடுத்த ஜென்மத்தில் ஆரம்பத்தில் கிடச்சிடணும்னு சொல்லப்பட்டுருக்கு அதனால் அபியாஸ் வீண் போகிறதில்லை ஆகவே இந்த மதவாதிகள் என்ன சொன்னாலும் கூட இருக்கிறது ஒரே வசுதான் அவர் உணராத காரணம் மயக்கத்தினாலே உணர்ந்தவர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படும் மறு ஊராதகர் குறைக்கும் வடிவமில்லை என்னவோ கருவுறாமலால் ஆள வந்த கருணை மேனி கண்டுமே அவதாரிகை அசங்க பரமாத்மாவிற்கு வடிவு இல்லை எனலாமோ உண்மையில் உதிக்காமல் வந்து ஆட்கொண்ட திருக்கோலம் பார்த்திருந்தும் எனல் இந்த 14 பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய நாலு பாடல்கள் நிந்தாசுதின் பேர் நிந்தாசுதினா நிந்திக்கிறது போல துதிக்கிறது துதி நிந்தை துதிக்கிறது போல நிந்திக்கிறது தூசண பூஷணம் பூஷண தூஷணம்னு சொல்லுவாங்க இது சாஸ்திர போக்கு இது நாம் கூட உலக வழக்கில் சிநேதிகளாக இருந்து தமாசை திட்டிக்குவாங்க கேலி பண்ணிக்குவாங்க சமாசை இதெல்லாம் உண்மையில் கிடையாது அப்படி போல் இது ஒரு அன்பின் மேலீட்டினால் இப்படி செய்கிறது சொன்னாங்க தீபத்தில் கூட நாலு பாட்டில் வரும் நெஞ்சாஸ்வதி துதி நிந்தை துதிக்கிறது போல நிந்திக்கிறது இது வந்து நிந்திக்கிறது போல துதிக்கிறது அப்படிங்க அது எப்படின் சொன்னால் பொருள் கருவுறாமல் தாய்வத்தில் பிறக்காமல் கருணை மேனி கண்டும் ஆட்கொள்ளும் பொருட்டு மாயையால் உண்டான கிருவையே வடிவமாக எழுந்தருளிய சர்க்குலநாத தரிசித்தும் மறுபுறாது அதற்கு உரைக்கும் வடிவு இல்லை என்னவோ யாதொரு சம்பந்தமும் இல்லாத அ தேவிக்கு சொல்லும் உருவம் இன்றியது என கொள்ளலாமோ தேவி பரபிரம்மம் அது குருமூர்த்தமாக வந்திருக்கு குருமூர்த்தமாக வந்த அதுக்கு உருவம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது உருமில் இருக்க குருமூர்த்த உருவம் தேவி கருவூரா தான் அந்த பிரம்மஸ்வரூப் வந்து எந்த கருவில் வரவில்லை கருவரிலிருந்து வராத அத்தகைய பரபரமும் குருமூர்த்தமாக இருக்கா இல்லையா அப்போ வடிவம் கொண்டு இல்லையா அதனால் பிரம்மத்துக்கு வடிவம் உண்டு அப்படிங்கிறது பிரம்மத்துக்கு வடிவம் அங்குறது அங்கீகாரம் இல்லை இருந்தாலும் அப்படி வடிவம் உண்டு அப்படிங்கிறது துதிக்க நிந்திக்கிறது போல் இருக்கும் அது துதிக்கிறது தான் என்பது தொல்லை ஆகி என்ற தூய துணைமல பதங்களுக்கு எல்லையானது இல்லையோவெண் உச்சி மே திருக்கவேதாரிகை அநாதியாயும் பரிசுத்தமாயுள்ள திருவடிகளுக்கு அளவு இல்லை எனலாமோ என் உச்சியில் அமர்ந்திருக்க எனல் என் உச்சியில் அது திருவடி இருக்கு அப்படி எல்லை இல்லைன்னு சொல்லி எல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது ஒரு நிந்திக்கிறது போல துரிகிறது இதென்னு தொல்லையாகி நின்ற துய துணை மலர் பதங்களுக்கு பழமையாக இருக்கின்றதும் பரிசுத்தமானதுமான இரண்டு திருவடி தாமரைகளுக்கு எல்லையானது இல்லையோ என் உச்சி மீது இருக்கவே அளவில்லை என்று சொல்லலாமோ எனது சிரத்தில் பல்லினத்துடையனம் போட்டுக்கணும் சிரத்தில் சூட்டப்பெற்றிருக்கும் போது என்பதாம் என் சிரத்திலே அந்த குருநாதருடைய திருவடியை சூட்டி கொண்டிருக்கிறேனே அப்போ அவருக்கு அதாவது அளவில்லையு சொல்கிறீங்க இல்லை அளவு இருக்கா இல்லையா என் தலையில் வச்சுக்கிற அளவு தான் இருக்குது அதிகமாக இல்லை அது இது ஒரு விதமாக சொல்கிறது விளம்புமே பொருட்கு மேல் மிகு தனி நுடி பற புலம் உள்ள வில்லை என்ன ஓ எல்லாவற்றிற்கும் மேலாக இரு இருக்கும் மேலாக இழங்கும் திருமுடிகள் விசாலமானதும் என் மனத்துள் அமைந்திருக்க அளவில்லை எனலாமோ என இங்கே முன்னே அளவுதான் ச இங்கே அளவு சொன்னார் அப்படின்னா அப்படி வச்சுக்கூடாது இப்ப எப்படி வச்சுக்கணும் இங்கே பெண்ணால் சொல்கிற பாருங்கள் அது அதை வச்சுக்கணும் அதன் அளவு நினைப்பதற்கு என்று வச்சுக்கணும் அந்த அளவு இருக்கே சிந்திக்க முடியாது ஏன் மனத்தில் இருக்க அதனால் இதன்பொருள் விளம்பு மாயா காரியங்களான சர்வத்திற்கும் மேலாய் அதிகரித்து உயர்ந்திருக்கின்ற திருமுடிகளின் விசாலமானது உளம்புகுந்து இருக்க எனது மனத்தில் எல்லை உள்ள இல்லை என்னவோ அதன் அளவோ நினைப்பதற்கு இல்லை என்ன கூறலாமோ இங்கே மனத்தில் அமைந்திருக்க நினைக்க அளவில்லைன்னு ஒரு நினைக்க சேர்த்து தெரிய போகிற அவதாரிகள் அதை என் விட்டு போச்சு அதாவது என் மனதிலே எல்லை இல்லாத அந்த பரபரமானது என் மனதிலே தங்கியிருக்கிப்போ அனது தங்கியிருக்கும்போது மனம் நினைக்கும் சுபாவம் இப்போ நினைக்க முடியாது சொல்கிறீங்களே அதாவது மனதினால் நினைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே பிரம்மத்தைக்கு மனோவாச்சாம் மகோச்சராய நமக மனதினாலே சிந்திக்க முடியாது சொல்கிறீங்களே இப்போ நான் இல்லையா இப்போ மனதை சிந்திக்க முடியலில்ல அதனால் சிந்திக்கிறதுக்கு உரிய பொருள் தான் அது ஆகவே இது சிந்தனைக்கு பொருள் என்று சொல்லலாம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது கூறலாமோ ஆகக்கூடாது தான் அர்த்தம் கூடாது தான் என்பது உபசாரிக்கணும்டைய மாதிரம் படைத்து அப்புறம் பொடுப்பதோர் உடையமில்லை என்னவோ வென் உள்ளடங்கை ஆகாய முதல் அனைத்தையும் படைத்த தேவி அணியும் ஆடை இல்லை எனலாமோ என் மனத்தில் இருக்கவும் எனல் போற மாதிரம் அடைய படைத்த மாதிரி ஆகாயம் ஆகாயம் முதல் சர்வத்தையும் திருட்டித்தோளான அப்புறம்பு அந்த பரதேவதைக்கு உடுப்பது ஓர் ஆடையும் இல்லை எனவோ அணிந்து கொள்ளும்படியான வஸ்திரமும் இல்லை என கொள்ளலாமோ என்னுள் அடங்கல் ஊற்றும் எனது மனத்தொள் மனத்தினுள் அடங்கப் இருந்தும் என்பதாம் அதாவது பிரம்மஸ்வரூபத்துக்கு ஆடை எது எங்கே இருந்த பரம்பொருளுக்கு உருவம் இருந்தாலும் ஆடை திக்கரம் திக்குக்களே அதுக்கு அம்பரம் என்பது சொல்லப்படும் அதனால பரம்பொருளுக்கு வடிவம் இல்லாதனால ரெண்டாவது இல்லாதனால அதுக்கு ஆடை ஆவணங்கள் இருக்க முடியாது அது எப்படி சொல்கிறீங்க என் மனத்தில் தான் அடங்கி இருக்கும்போது என் மனமே ஆடையாக இருக்கே அப்போ எப்படி ஆடைகள்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இது ஒரு துதி அப்படிங்கிறதுக்காக இந்த நிந்தாஸ்விதி முடியுது அன்னை ஆகி அத்தனாகி அஞ்சல் என்று வந்து என்னையாலும் கோல நீர்மை என்னதாவி அம் என்ன தாவி எம்ப வே அந்த நிந்தாஸ்வதி சொல்லி முடித்தார் சாஸ்திரங்களில் மூலாசிரியர்கள் இப்படி ஒரு செஞ்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது இப்படி உற்சவமூர்த்திகளுக்கு பல விதமாக அலங்காரம் பண்ணுறாங்களோ அப்படி போல் உற்சமூர்த்தி சின்ன உருவமாக தான் இருக்கும் அது கை காலெல்லாம் வச்சு பெரிய உருவம் பண்ணுவாங்க வாசமாக பெரிய உருவமான கிடையாது அப்படி போல் வாசமாக உள்ள உருவத்தை இப்படி சில ஏற்றி இறக்கி செய்து இது ஒரு சாஸ்திர முறை என்பது கருத்து இப்போது அவர் அருகே தாயாகி தந்தையாகி அஞ்சாதே அஞ்சாதே என வந்தொருளி ஆட்கொண்ட திருக்கோளமான கல்யாண குணங்களை எப்படிப்பட்டது என கூறலாம் என இறைவன் தாயாக தந்தையாக இருக்கார் எல்லோருக்கும் அப்படி தான் இருக்கார் நாம் ஒத்துக்கிறதில்லை அவர் நம்முடைய பயம் வரும்போது பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கார் நாம் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை ஏன் ஏற்றுக்கிறது இல்லை அவர் தாய் தந்தையாக நினச்சாலே ஏற்றுக்குவோம் நினைக்கிறது இல்லையே ஏற்றுக்கிறது இல்லை அவர் பயப்படா பயப்பட சொல்றாரு அதே சொல்றார் இதன் அன்னையாகி அத்தனாகி தாயும் தந்தையுமாகி அஞ்சல் அஞ்சல் என்று வந்து பயப்படையல் பயப்படையல் என்று அருகுற்று என்னை ஆளு கோளை நீர் நீர்மை என்னதா இயம்பவே என்னையும் பொருளாய் ஆட்கொண்ட திருக்கோளமான கல்யாண குணத்தை யான் எத்தகையது என மகிழிட்டோம் ஆக அவர் எல்லா ஜுவர்களையும் திருட்டு பண்ணினாலும் அவர் உண்மையான தாய் தந்தையர் அவர் இருந்தும் கூட பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கு எல்லா உத்தரவு கொடுக்குறார் தான் நாம் ஒத்துக்கிறதே இல்லை உண்மையிலேயே யாத்திரை பண்ணுறாங்கல்ல தனியாக அவர்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கிறது எல்லாம் பகவான் காப்பாற்ற நம்பி போகிறாங்க காப்பாற்றதான் செய்வார் எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ அவர் செய்கிறார் நம்பி போகிறவங்களுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு நம்பி போகிறவங்களுக்கு பணம் பறி கொடுத்துட்டு யாரும் யாமார்த்தான் செய்கிறாங்க ஆக காசு கெழாமையே கூட போயிட்டு வந்திருக்கார் ஒருத்தர் கவர்மெண்டாக கூட ஒரு வருஷம் காசிக்கெல்லாம் போய்ட்டு சுற்றிட்டு வந்தார் நடந்தே போனார் உடல் திடமான உடல் ஆனால் அது கடைசியில் உடம்பு கெட்டு கொச்சு பைத்தியம் முடித்துக்கிட்டவர் அது அப்படித்தான் போகும் அப்படி அந்த இறைவனை தாயும் தந்தையுமாக முழுமையாக நம்புவவர்களுக்கு அவர் தக்க சேமித்து உதவுகிறார் என்பது கருத்து சுனமோ மறைத்தலையோ மயானமோ வாக்கிறந்த சுணர்ந்தமையடி யார் சிந்தையோ இருந்தமொழி தேவி அமரும் இடம் அனந்தலோ அல்லது வேதங்களின் உச்சியோ சம்மார சூன்ய மயானமோ அடியார்கள் மனமோ எனல் இப்படி அது பரம்பொருளானது எப்படி இருக்குது நிச்சயிக்க முடியாதுங்கிற அர்த்தம் என்பொருள் திருந்து அமளி திருத்தமாகிய சைனிக்கும் இடம் அதை இடம் சொல்லது இப்போது மாசுனமோ திருப்பார்கடலில் ஆதிசடனோ மறைத்தலையோ வேத வேதாந்தகளின் உச்சியோ உச்ச பிரம்மசருவமோ மயானமோ சர்வசம்மாரமான மயானசூன்யமோ என்ன பிரழைய காலமோ வாக்கிறந்த தேசுணர்ந்த மெய்யடியார் சிந்தையோ மனோவாக்கிற்கு எட்டாத பரஞ்சோதியை தானாய் அறிந்திருக்கின்ற தத்துவான உடைய மனந்தானோ என்பது அது எங்கே தேவி படிக்க படுக்கிறது அப்படிங்கிறது சூழல் நிலை வாஸ்தவமாக பிரம்மஸ்வரவை எங்கே படுக்கிறது எங்கே எந்திருக்கிறது அதனால் தேவியாக வைத்துக்கொண்டால் இந்த மாதிரி எங்கே படுக்கிற இடமும் சர்ச்சை சர்ச்சை உண்டாகும் அது அனந்தனோ பாம்போ வேதத்தின் உச்சியோ வேதத்தின் உச்சியோ அல்லது மயானமோ அடியாள மனமோ சொன்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது என்று சொல்ல சதகத்தில் ஒரு பாட்டு எடுத்து அந்த லிங்கதாரணம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அவசியம் பண்ணி மீண்டும் அதில் வச்சுருவாங்க சாந்த லிங்கம் அங்கே உள்ள அங்கை பற்றிய சாந்தன்கோ அங்கை தலம் பற்றிய சாந்தன்கோ என்ற நாமத்தை எது சொல்றது ஆக சொல்ல முடியாது பரம்பொருள் ஆகிய பொங்கலை நான் எப்படி சொல்ல முடியும் தில்லை ஆ கடைசியில் வளம் திருக்கயிலாய சொல்வா எனக்கு எல்லா வளங்களுடைய திருக்கைலாயத்தில் எழுந்திருக்கில்ல தீவிரமானே எனக்கு சொல் என்று சொல்லால் ஒரு உபச்சாரம்னு அர்த்தம் இப்படியும் அந்த பாடல்களில் பாடி மகிடுகிறார்கள் அவங்க என்பதற்கு அர்த்தம் அதுபோல் இங்கே ஆனந்தனோ வேதவங்களின் உச்சியோ சமார சூன்ய மயானமோ அடியார்கள் மனமோ என்று இப்படி சொல்லி எங்கேயும் இல்லை எல்லாம் எங்கேருந்து பரம் பரம்பரம் தான் என்று காட்டுவதற்காக இப்படியெல்லாம் ஒரு வேடிக்கையாக சொற்களை அமைச்சு கொடுக்கிறாங்க சாத்தும் புதுமாக எனும் தமிழ் உணரும் தமிழடியார் துன்பாலையிலே எப்போதும் திருவுலமே அஞ்சு பள்ளி மூலமும் அஜிதானந்த விளக்கோரையும் பத்தாட்சியத்தில் தேவியை பேசிக்கிட்டு வருவார் தேவியுன்னு சொல்லக்கூடிய பரபரமத்தை இங்கே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மூச்சுக்கள் இங்கே பேய்கள் சொல்லப்படுகின்றன அந்த தேவிக்கும் இவர்களுக்குள்ள தொடர்பை பற்றி சொல்லிட்டு வர்றார் தேவியின் லட்சணம் பலப்புறம் சுலபம் தேவியை தோளத்தில் வழிபாடு செய்கிறது சிறுசு முதல் பாதம் வரைக்கும் பண்ணணு பண்ணுவார்கள் அப்படி போல் இங்கேயும் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கார் இடம் அவருடைய நகைகள் அப்புறமேலே அவருடைய கண்கள் காத்தோடுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சிருக்கார் அதன் பிறகு எந்தி என்று ஒன்று நாள் பாடல்களை விளக்கினார் அவர் எங்கும் இறந்திருக்கு என்று உன்னை சொல்லி அவர் ஆடை இல்லை யாகமாக இருக்கிறார் என்ற காலத்திலாம் விளக்கினார் பூமாலை பூமாலை சாத்துவதிலும் தத்துவ ஞானிகளாகிய மெய்யன்பர்கள் பாடும் பாமாலைகளில் என்றும் தெரிவிக்கு விருப்பமாகும் என நூற்றி பத்தொன்பதாகவற்ற இதன் பொருள் சாத்தும் பூமாலையனும் அணிவிக்கின்ற புப்பமாலையினும் இறைவிக்கு தமை உணர்ந்த மெய் அடியார் தன்னை பிரம்மாய் அறிந்த தத்துவ ஞானிகளால் ஏத்தும் பாமாலையிலே போட்டுகின்ற திரு பாசுரங்களிலே ரா போட்டுகணும் எப்போதும் திருவிழாம் என்றும் மிகமாக திருவழம் பற்றும் இப்போ பாடின பாட்டெல்லாம் நான் சேர்த்துக்கலாம் போத்திரத்தில் சொல்லுறேன் அந்த நான் இறைவனுக்கு எங்கள் தேவிக்கு பூமாலை ஆரம்ப நிலை அது அதன் மேலே பாமாலை தான் முடிந்த நிலை தோத்திரங்கள் செய்கிறது மிக முக்கியம் இந்த தோத்திரங்களும் இனிமையாக தக்க பக்க பாக்கிறது செய்யலாம் ஆனாலும் ஓதுவார்கள் மாதிரி சம்பளத்தையும் செஞ்சால் பலன் கிடையாது சம்பளம் தான் பலன் பஜனை கோஷ்டிகள் செய்கிறாங்களே நல்லா பாடுறாங்க சம்பளம் தான் ஒரு பத்து ரேன்னு சொல்கிறாங்களாம் வேண்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்களாம் அதில் தான் பலன் கிடையாது பகவான அருள் கிடையாது அப்புறம் பொருள் எதாவது கிடைக்குது தற்காலிகமாக அவ்வளோதான் அப்படி இல்லாமல் அருளுக்காகவே தோத்திரம் செய்தால் தான் பலன் வரும் பொருளுக்காக தோத்திரம் செய்யும் போது தற்காலிக சிறிய பொருள் தான் அவ்வளோதான் ஒரு எல்லைக்குட்பட்ட குறிப்பிட்ட தொகை கிடைக்குது அவ்வளோதான் அதுக்குமாதிரி கிடைக்கும் ஆனால் பகவானுடைய அருள் இருக்குமே ஆனால் அதுக்கு சொல்ல முடியாது அது தக்க சேமத்துக்கு தேவையான அளவு கொடுப்பார் இது அப்படி இல்லை இப்போ நீ வாங்கினா நாலேஜ் அளவான தெரிஞ்சு போச்சு போச்சு அது எப்போ தேவையோ அப்போ எவ்வளோ தேவையோ எந்த காலமோ அது தகுந்த மாதிரி செய்வார் அதுதான் புண்ணியத்தின் பயணம்ன்றது புண்ணியத்தை பாவத்தை வகுக்கிறது ஒரு ஈஸ்வரன் தான் அதை பிரார்த்தனா கொடுப்பார் அது நமக்கு அறிவு உண்டாகிற மாதிரியே அமையும் பாவத்தை வருதுன்னு சொன்னால் புண்ணியம் மீது இருந்தால் ஆபத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி செஞ்சிடுறார் பாவம் மீது இருந்தால் ஆபத்தை அதிகப்படுத்துகிறார் அப்போ அதெல்லாம் உணரும் சொல்கிறார் இந்த மாதிரி பாவம் அதிகமாக இருந்ததுனால உனக்கு கஷ்டம் வந்துருக்கு தெரிஞ்சிக்கோ அவளுக்கு பாவம் இருந்தது இருந்தாலும் பாவத்துக்கு மேலே புண்ணியம் அதிகமாக இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க தெரிஞ்சிக்கோ அதனால் பாவத்தை செய்யாதே புண்ணிய செய்யும் என்று உணர்த்துகிறாரு என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிற அறிவு இல்லை இல்லைன்னா முன்ன கீழத்தில்தான் போகணும் தெரிஞ்சுக்கவும் மேலுக்கு மேல் வரலாம் அதனால் இந்த தோத்திரங்களுடைய பயன் இப்படி சொல்லப்படுகிறது பனி அருளே ஞாதாதி யாமோன்றும் தயிரும் நல்ல அமுதி நகம் சிகை பரியந்தம் விரும்பி அணியிலும் ஆபரணங்கள் திருளாம் காண்பான் காட்சி காணப்படும் பொருளான திருபுடியை விரும்பி உண்மையும் உணவாகும் என்று அந்த அம்பிகையினுடைய ஆவணத்தை பற்றியும் உணவு பற்றி இந்த பாடல் சொல்கிறார் இதன் பொருள் பாதாதி கேச அந்தம் அடிமுதல் முடிவறை எல்லா அங்கங்களிலும் உவந்து அணியும் பணி அருளே சந்தோஷமாய் அணிந்து கொள்ளும் ஆவணமானது திருவருளே தான் நிறைய ஆபரணங்கள் சாத்துறாங்க நான் கூட போயிருந்தோம் நிறையா சாத்திருந்தாங்க கழுத்திலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் பூரா கல் நகை தான் அப்படி சாத்துறாங்க அப்படி சாத்திரது தோள திருஷ்டி ஆனால் சூட்சதி திருஷ்டியில் அவர் சாத்திரது எது அவருடைய நகைகள் பூரா திருவிழா தான் அவர் உடம்பே திருவருள் நமக்கெல்லாம் அருள்சியாக காத்துக்கிட்டு இருக்கு அந்த உருவம் அந்த ஆபரணங்கள் இந்த ஆபரணங்கள் அளவு கொடுக்குது நமக்கு சந்தோஷம் கொடுக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அந்த ஆபரணங்களுக்கு மனதிலே உள்ள துக்கங்களை போக்கி சுகத்து கொடுக்கும் அதான் அவருடைய திருவொருள் ரெண்டாவது உணவு எது என்று சொன்னால் ஞாதாதியா மூன்றும் ஞானம் ஏஜம் என்னும் உவந்து அயிலும் நல்லா அமுது விரும்பி புசிக்கத்தக்க நல்ல உணவாக இருப்பதாம் அப்போ அது சாப்பாடு எது சொன்னால் திருப்படி ஞானம் நியாயம் கான்பான் காட்சி பொருள் இப்படி பதினாலு திருப்படி சொல்லப்பட்டிருக்கு பதினாலு திருப்படியும் அதுக்கு உணவாக அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு தானா செய்ய சாப்பிடறதுன்னா என்ன அர்த்தம் ஜிலேபி அள்ளி லால் லால் அள்ளி ஜிலேபி சாப்பிடணும் அப்படியே நாமும் ரூபம் நாசம் பண்ணிடணும் மென்று முடிக்கிறோம் மென்மொழி இருக்கா நாம ரூபம் இருக்கா அப்போ அதான் சாப்பிட்றதுன்னு சாப்பிட்றது அர்த்தம் என்ன அடிக்கிறது தான் அப்போ இங்கே சாப்பிட்றது என்ன அர்த்தம் அழிக்கிறது தான் என்ன அடிக்கிறது திருப்பிடி திருப்படியை அடிச்சிட்டோம்னா என்ன எஞ்சி இருக்கிறது தான் உண்மை சுவரப்பு தான் உண்மை சிறப்பு எங்கே இருக்கு சொல்கிறீங்களே நம்மளே எஸ்டாமு சேர்க்கணும் பின் அதிர்ஷ்ட எங்கோ இருக்க நமக்கு இல்லையா நம்முடைய சொல்லுங்க நம்முடைய நாசம் செய்யறது நாசம் செய்யறதுன்னா சாப்பிடு சாப்பிடுறது என்ன செய்யணும் செய்யறோம் ஜீவனாச்சினா என்ன அழிஞ்சு போச்சுன்னு இருந்தான் அழிஞ்சு போன பிறகு அதோட சாரமாக ரத்தத்தை உபயோகத்துக்கு செஞ்சுக்கிறோம் சொல்வியா வருந்து இருப்பது தனியார் நெறியிலே மனத்தால் திருந்துகியிருப்பது கருமத்தின் அழுத்தமாக செய்கை பொருந்துகியிருப்பது தீயவர் நல்லவர் புணர்ச்சி அருந்துகிப்பது நான் என்பது ஆக்கு இருப்பது என்ன சாப்பிட்றது எது அகங்காரம் நான் கர்த்தா போக்தான் சொல்லி அதுதான் சாப்பிட்றது சாப்பிட வேண்டிய அதுதான் நான் மதம் விட்டுடுறோம் மதெல்லாம் சாப்பிட்றோம் ஒன்று மட்டும் சாப்பிட்றதில்லை அது காசு இல்லாத பண்ண சாப்பிட மாட்டேங்கிறான் காசு போட்டு எங்கெங்கேயோ வாங்கிட்டு வந்து அவன் சாப்பிட்டு எத்தனை பண்டங்களும் சாப்பிட்றோம் காசு எவ்வளோ வேலை போடுறோம் இங்கே இல்லை எல்லாரும் போய் ஈரோட்டில் போய் கூட வாங்கிட்டு வர்றோம் இது இங்கேயே இருக்குது சகாயமாக இருக்குது என்ன சாப்பிடு சாப்பிட அதுவும் சொல்லுது சாப்பாடுக்கிறோம் அது வேறு பழம் பிடிக்குது மாம்பழம் இருக்கே முழுமையாகவே அனுகூலம் தர்றதே இல்லாது அது ஒரு பக்கம் பிடி போடுற காலம் தான் கொடுக்குறேன் அடுத்த பாட்டு வேதம் வேதமவள் திருவாயில் ஒதுகீதம் வேறு நினைவில் காணும் மேனி மேனி பூதமவள் திருவாசல் காவலாகும் போதமவள் திருமேனி காவல்தானே இந்த பாட்டில் அவர்கை அவள் வசனிப்பது வேதமே மரமாவள் அவளை நினைக்கும் நினைவே அவள் வடிவமாம் பரிசுத்தமே அவள் வாசலுக்கு காவலாகும் ஞானமே அவள் திருமேனியின் சுபாவமான காவலாகும் என்றார் இதன்பொருள் வேதம் அவள் திருவாயில் ஓதும் கீதம் வேதமானது அவளுடைய அழகிய வாக்கால் பாடுகின்ற பாடலாகும் வேதம் யார் ஈஸ்வரனால் செய்யப்படும் தான் ஈஸ்வர வாக்கியம் தான் வேதம் அந்த வேதமானது வாக்கியம் என்பதே இங்கே அம்பிகையினுடைய வாக்கில் வரதெல்லாம் வேதம் சொல்லப்படுது வேறு நினைவு இளர் காணும் மேனி மேனி வேறு எண்ணமற்றவர்கள் கண்டறியும் வடிவமே அவ்வளவு வடிவமும் அதாவது வேறு எண்ணமற்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சமானது சைத்தம் என்றும் சுகம் என்றும் இருக்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள் யாரோ அவர்கள் அவர்தான் ஞானிகள் அவருடைய எண்ணம் இருக்கே அவருடைய வடிவம் அதாவது பிரம்மசுவரமும் அர்த்தம் அந்த எண்ணமற்ற நிலையிலே சுத்தபிரமாயமாக இருக்கிறது எதுவோ அதான் உண்மையான வடிவம் தேவிக்கு பூதம் அவள் திருவாசல் காவல் ஆகும் தூய்மையே தேவியினுடைய அழகிய வாசலுக்கு காவலாகும் தூய்மை என்பது மகத்தூய்மை புற தூய்மை என்றுலாம் சொல்கிறாங்க புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எனக்கு இங்கே புரிய சத்து குணம் தான் சத்து குணம் அதான் வாசல் போதம் அவள் திருமேனி தானே காவல் ஞானமே தேவினுடைய அழகிய ஸ்வரூபத்தில் சுபமான பாதுகாப்பாகும் சத்துக்குணத்தின் காரணமாக தத்துவஞானம் வரும்போது அதை இயல்பாக உள்ள பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு தத்துவ ஞானம்தான் தத்துவ ஞானம் உள்ளவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலும் அமைதியாக தான் இருப்பாங்க மற்றவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையும் சஞ்சலமாக தான் இருப்பாங்க ஆகவே தத்துவ ஞானம் தான் பெரிய காவல் எப்படி காலுக்கு மெதடி போட்டிட்டு போனால் நல்ல வலுவில் மெஜடியாக இருந்தால் முள்ளு கல் எல்லாருந்து போயிட்டே இருப்பாங்க ரப்பர செருப்பு எல்லாம் இருக்குது அது போட்டு போனால் முள் உள்ளே குத்தி காலை பற்றி விடுவாங்க அப்படி போல் தத்துவ ஞானம் இல்லாமல் உளியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள்லாம் எனக்கு பாதுகாப்பு இருக்குது இருக்குன்னு போகிறாங்கல்ல அது குத்திக்குது நிச்சயம் உள்ளவர்களுக்கு பிரபஞ்சத்தில் உலகோ உள்ளாச்சு காரியங்களோ அல்லது அந்த பயன்களாகிய சுதுக்கங்களோ எதுவுமே செய்கிறதில்லை சஞ்சலம் உண்டாக்குறதில்லை என்பது தான் இங்கே கருத்து அதனால் ஞானமே தேவியினுடைய அழகிய சுரூபத்தில் சுபாவமான பாதுகாப்பாகும் அதுதான் உண்மையான பாதுகாப்பு யோகினிகள் கருணாதி யான மாதர் யோகம் கோகனகன் அறியாத கோயில் கோயில் கூரறிய பெருவாழ்வு யாவரும் கூற அவதார்கை கருணயாதிகளே யோக மாதர்களாம் அதாவது கோயிலில் தேவிக்கு சுற்றி தேவியில் இருப்பாங்க துணை தேவிகள் அது அவர் பேர் ஞான யோகமே யோக பூமியாம் பிரம்மாவினாலும் அறிதற்கறிய அரியதே கோயிலாம் பேசற்கரிய பேரானந்தத்தை பேச வல்லர் யார் என பொருள் யோகினிகள் கருணாதியான மாதர் யோகமாதர்கள் கருணை முதிதை உபேட்சை மைத்திரி ஆகிய சர்க்குணங்களாம் யோகமாதர்கள் தேவிக்கு யாரு யோக அமரும் நிலம் ஆக இல் ஞான யோகம் யோகத்தில் நிலை பெறும் பூமியானது குற்றமற்ற ஞான யோகம் எனப்படும் யோகங்கள் திரும்பி அடயோகம் ஜடயோகம் கஷ்டாங்க யோகம் பிராணாயம யோகம் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இங்கே ஞான யோகம்தான் பிரதானம் கோகணகன் அறியாத கோயில் கோயில் பிரம்மதேவனாலும் காணப்படாத ஆலயமே ஆலயமாம் அப்புறம் காணப்படாத ஆலயம் என்ன அப்படின்னு பிரம்மந்தான் அதுதான் உண்மையான ஆலயம் கூற அரிய பெரு வாழ்வை யாவர் கூற சொல்லுவதற்கு அரிய பேரானந்த வாழ்வை எவர் கூற முடியும் அப்படி இருக்கின்ற தேவியினுடைய பேரானந்தத்தை யார் சொல்ல முடியும் ஏனென்றால் பிரம்மத்துக்கு அந்நியமாக வேறு பொருள் இருந்தால் அதனுடைய ஆனந்தத்தை அளவிட்டு சொல்லலாம் ஒரே வசத்து ஒரு வருஷனுடைய தன்மையை உணர்வதற்கு அந்த கண்ணம் தான் அளவு போல் அந்த அந்த கண்ணமும் எவ்வளோ அளவிட்டு சொல்லுவது விருத்தி மூலமாக தான் அது பார்க்கணும் அந்த விருத்தியானது அகண்டாகார விருத்தின்னு பேர் கலங்கமில்லாத விருத்தி சிறிது கூட கலங்கம் இல்லாத விருத்தி அகண்டாகார விருத்தி அத்தகைய விருத்தி இல்லை பிரதிம்பிக்குது அது பிரதிபிம்பம் எது வரைக்கும் இருக்கோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காலம் வரைக்கும் சுகம் அவ்வளோதான் கணக்கு சொல்ல முடியும் எப்படி ஒரு கானசுவத்துக்கு ஒரு சோர் பதமோ சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணேன்னு சொன்னாக்க ஒரு பக்கத்தில் சாஸ்னம் பண்ணால் சமுதிரம் ஸ்நானம் பண்ணதாகவும் காவல ஸ்நானம் பண்ணதுன்னு சொன்னாக்க ஒரு பக்கத்தில் குளிச்சிட்டா காலையில் ஸ்நானம் பண்ணதாகமோ அப்படி போல் இந்த ஆக தசியானந்தபத்தினுடைய ஆனந்தத்தை விருத்தியின் விருத்தி எவ்வளோ கிரேகிக்கும் அவ்வளோதான் அதன் மூலமாக அவளுடைய ஆனந்தத்தை நாம் நிர்ணயிக்க முடியும் அளவிட முடியாத சொல்ல சொல்ல முடியும் அளவுக்கு உட்பட்டதல்ல விருத்தியின் மூலமாக ஓரளவுக்கு தான் அந்த அளவை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ஒரு பண சோருக்கு ஒரு சோறு பார்த்து எல்லாம் விந்து அண்ட குழம்பு ஒரு சொல்லு குழம்புலையே புளிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருந்தால் அழுத்தம் அப்படி போல் ஆனந்தம் ஞானம் எல்லாமே அந்த விருத்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த காரணம் விருத்தியின் மூலமாகத்தான் இந்த விவகாரம் நடக்கிற வழியே அந்த காரணம் எந்த வாரம் கிடையாது சுலுத்தி போல் அந்த காரணம் தூங்குது எந்த வாரம் இல்லை ஆத்மாதான் இருக்கிறது ஒரு ஆத்மாத்தன்மையை ஜாக்கிரத்துக்கு வந்து விவகாரம் பண்ணுறோன்னு சொன்னால் அது உள்ளவங்கிற விருத்தி பதிவு பண்ணிகிட்டு இருக்கு அதை பதிவு பண்ண காரணத்தினால்தான் வெளியே வந்து நான் சுகமாக தூங்கினேன் தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த காரணத்துக்கு விஷயம் கிடைக்குது இல்லைன்னா முடியாது ஆக சகலமும் அந்த காரண விருத்தியின் மூலமாகத்தான் விவரமே ஒழிய அந்த காரண விருத்திகள் இல்லைன்னா எந்த விவகாரமும் கிடையாது அதனால அத்தகைய தேவியனுடைய ஆனந்தத்தன்மையை அளவிட்டு சொல்ல முடியாதுங்கிறதை நாம் இந்த அளவு போல் வைத்துக்கொண்டு நினைப்படுத்திக் கொள்ள வேண்டியது கலையேருவனம் களி என்ன என கற்பித்திடவோ சொற்பித்ததுவாம் மலையேருவனம் கிளி அன்புரவம் தருள் இந்த பாட்டில் தேவிக்கு வாகனம் சொல்றார் அவதார் அருகை மான் இரடபம் கருண் அன்னம் வாகனம் என நிலாமோ அந்தந்த வாகனங்களில் வந்து அருளிய ஞானமாகிய யானையே வாகனமாகும் என தேவிக்கு வாகனங்கள் அதில் யானை தான் வாகனம் என்ன வாகனம் ஞானமாகிய வாகனம் யானை அதன் பொருள் கலை ஏறு ஓவனம் களி அன்னம் என கற்பித்திடவோ மண் ரிடபம் கருடன் கலி ஊற்று அன்னம் வாகனம் என்று கற்பிக்கலாமோ சொற்பித்ததுவாம் அது மயக்கத்தால் ஒருத்ததாம் இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்ட வாகனங்கள் ஆனால் இங்கே தேவிக்கு அந்த வாகனங்கள் அல்ல இது ஞான வாகனம் என்ன மலை கிளி அன்பு மலை போன்ற ரிடபத்திலும் லூ போட்டுக்கணும் கருடன் மேலும் கிழிவிலும் கிருவையினால் வந்து அருள் போதகமே அவள் வாகனம் எழுந்தருளி உபதேசித்த ஜீவபிரம்ம ஐக்கிய யானமே அத்தேவியனுடைய வாகனமாகும் இங்கே வாகனம் என்ன உபதேசம்தான் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தத்துவ மகாக்கியத்தை உபதேசி தந்த உபேசமே வாகனம் அந்த உபதேச வாக்கியத்தில் ஏறித்தான் சாதனை செய்து ஞானத்தை அடையணும் அதனாலே இந்த வாகனம் உண்மையான வாகனமே உடைய மற்ற வாகனம் எல்லாம் தூலதிருஷ்டியிலே உள்ளூர்களுக்காக சொல்லப்பட்ட வாகனம் இது சூட்சதி திருஷ்டியில் இருக்கின்ற மூச்சுக்களாக சொல்லப்பட்ட வாகனம் ஆகவே அந்த பரபிரமஸ்வரூபம் ஒரு காரணபுரமாகி காரணபுரமானது குருமூர்த்தமாகி உபதேசம் செய்கிறது இங்கே தேவியாக உதேசம் செய்கிறது அர்த்தம் ஆகவே இதுதான் உண்மையான வாகனம் தத்துவ மகாவாக்கியத்தை உபதேசிக்கிற உபதேசமே வாகனம் இங்கே பஞ்சாயுதமேதிரி சூலம் மழுப்படையே எனவோ பகைவெம்பிறவி கஞ்சாமுழு எழுந்தருளால் எரியும் அன்பே திருவாயுதமாவது வேதார்கே மும்மூர்த்திகளது ஆயுதங்களை ஆயுதம் என்று சொல்லலா சொல்லாமல் சத்ருவாகிய பிறவி துன்பத்தைக் கண்டு பயப்படாமல் வந்து பிரகாசிக்கும் பூதையே அவளது அழகிய படையாகும் என இந்த பாட்டில் ஆயுதவர் தேவிக்கு ஆயுதங்கள் இருக்குல்லவா இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதங்கள் ஆகாதுங்கிற இதன் பொருள் பஞ்சாயுதம் சம்பு சக்கரம் கதை வில் வால் வாளங்கள் பொதுலகரம் போட்டுக்கணும் திரிசூலம் மழுப்படை எனவோ முத்தளை வேலாயுதம் பரசாயுதம் என்று சொல்லக்கூடுமா பகை வெம்பிற்கு அஞ்சா முன் எழுந் எழுந்து கால் போட்டுக்கணும் சத்துருவாகிய கொடிய பிறவி துன்பத்திற்கு பயமுறாமல் எதிரே வந்திருந்து அருளாக எரியும் அன்பே திரு ஆயுதம் ஆகுது திருவையினால் பிரகாசிக்கின்ற தையே அழகிய அவள் ஆயுதமாம் ஆயுதமாக இருப்பது என்பதான் ஆயுதம் சொல்லும்போது பஞ்சாயுதங்கள் திருச்சோளங்கள் இதெல்லாம் ஓரதிஷ்டில் பக்தர்களுக்காக சொல்லப்பட்ட ஆயுதங்கள் இவங்க ஊற்றுக்காக சொல்லப்பட்ட ஆயுதம் அந்த தேவி வடியிலே இருக்கின்ற காரணபுரமான் காரணபுரமத்தினுடைய தயதான் அன்புதான் காரணம் கருணை காரணம் கருணையே வடிவாக அந்த தேவியினுடைய கருணையினாலே தத்துஞானம் உண்டாகுது அதுதான் முக்கியமான ஆயுதம் மற்ற ஆயுதங்கள் எல்லாம் தோழதிஷ்டிக்கு சொல்லப்பட்ட ஆயுதங்கள் ஆகவே இதுவரைக்கும் தேவியை பற்றி வர்ணனை சொல்லியாச்சு இது ஞானசாஸ்திரமானதுனால எல்லாம் பிரம்மத்தையே பல கோணங்களிலே வர்ணிக்கிறதாக கருத வேண்டும் ஒரு பரம்பரளை இந்த பர்ணி லக்கணப்படுக்கி தேவியாக வர்ணனை பண்ணி அதை அத்தீதமாக விலகிக்க என்பதை கருத்து நடத்துவது உள்ள உள் பரிவாரம் அரணே அழகே அருளே வலிவாய் வலிவாக அமைந்து வரும் சரணேயன வந்தடையும் அடியாக தங்கோலமெல்லாம் இங்கோது மேன் கோயிலுக்கு மூலவராக இருந்தாக்க மூலவருக்கு தேவி அதுக்கு கோயில் அமைப்பு படிக்க பிரகார தெய்வங்களை அமைக்கணும் அப்படி அமைக்கிறதுல யார் பிரகார தெய்வங்களின் பற்றி இந்த அத்தியாய சொல்ல போகிறார் அவதா வருகை சர்க்குருவை அதிகாரிகளை கோரல் சர்க்குருவை சரணடைகிறாங்களே அந்த அதிகாரி அரணே அறிவே செரி செறிவே அழகு சரண் என வந்து அடையும் ரசிப்பவரே ஞான வடிவே நிறைவே மைத்திரி முதலிய சர்க்குண சொருவரே கோவில் வந்தாக்கா அங்கே தெய்வங்கள் உட்காந்துருக்கும் அதில் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படி போல் இங்கே பிரகாரத்தில் அந்த கோயிலில் ஞானி இருக்கிறார்கள் சொல்லுவோம் ஏ எப்படி இருக்காங்க இதன் பொருள் நித்திரை சாகரதம் அற்றது ஒரு நீர்மையினரே சுளுத்தி சொப்பனம் ஜாக்கிரம் இன்றிய ஒரு தன்மையான துரியத்து இருப்படலாம் துரியாவசிய நான்காவது சமை யாதும் இலது ஆனது ஒரு மீதியினரே ஆறு ஆதாரங்களில் நிறுத்தலாகிய பாவனாமய தியானம் ஒன்றும் இன்றி எனது யதார்த்த சுரூபம் எப்படியோ அப்படி இருக்கும் உரைமையினரே நெட்டை அது பண்ண சமாதி நிலை கூடுறதில்லை அல்ல கூடினவனு அர்த்தம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபுரக அநாகதம் விசுத்தி ஆப்ஜம் சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன அதில் யோகிகள் ஆறு ஆதாரங்களை தியானம் பண்ணுவாங்க எங்கள் கீழே இருந்து முது தண்டு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றும் அது தெய்வத்தை வழிபாடு செய்கிறது என்றும் அதன் பிறகு ஆக்ஞை உச்சியில் வந்து ஆக்ஞா சக்கரத்தில் தங்கியிருக்கிறதாகவும் அதோடு ஐக்கியமாகறதாகவும் இப்படி எல்லாம் ஒரு பாவனை பண்ணுறேன் இது யோகமாக ஒரு நிலை இது பரிசின்ன பாவனை தான் தான் பேசுகிறது அப்படி பேசக்கூடிய யோகிகள் கா அதாவது அலையோகிகள் அல்ல ராஜ்யோகிகள் எப்படிலாம் சொல்லப்படும் ஆனால் இங்கே வேதாந்தத்தில் விசாரம் செய்யும்போது அகண்ட பாவனை உண்டு இப்படி சச்சியானந்த பாவனை உண்டு நித்தியம் பூர்ணமாக இருக்கிற வசூலத்தில் அநேகம் கோடி சரீரங்களில் இது ஒரு சீரம் கோடி சரீரங்களில் அநேகம் கோடி பிரார்த்தங்கள் மூலமாக அந்த இறைவன் செயல்படுகிறார் செயல்படுத்துகிறார் அதே இதில் ஒரு செயப்படுத்துகிறார் இதற்கு எப்படி அதிஷ்டான செய்தியம் பிரமோ மற்ற அந்த உபாதிகளுக்கெல்லாம் அந்த செய்தினை தான் பிரமும் ஆகவே அதிஷ்டான செய்தினை எதுவாக தான் நான் அதான் உண்மையான சுரூபம் அது திற வேறு கிடையாது ஆகவே நான் சச்சானந்தபுரமாக இருக்கிறேன் நிச்சய பூர்ணமாக இருக்கிறேன் என் இப்படிப்பட்ட ஒரு பாவனை செய்வது இது அத்வைத பாவனை பேர் அத்தகைய பாவனை செய்து சித்தியடைந்தவர்களுக்கு அத்வைத ஞானிகள் பெறவர்கள் அடிப்பட்ட இட்ட உறவராக இருக்கிறார்கள் அதாவது உரையில எப்படியோ அப்படி அது சொல்லுவை எப்படி இருக்கோ அப்படியே அதுமாரி சொல்கிறதுக்கு இல்லையா முத்திரை அல்லது ஏதும் எல்லாருமே முத்திரை பலதாக பல பலதான் திருத்த முதிரி அழகுதா பா பண்ணாச்சு முதிரை பலது ஏதும் இளரே முதிரை அழகு ஏதும் இளர் அடையாளங்கள் பற்பளவாய் எதுவும் இன்றியவர்கள் அவர்களுக்கு எந்த அடையாளம் கிடையாது முதிரை அகம் பிரம்மாஸ்மி என்னும் ஞானமே அடையாளமாய் உள்ளவர் முத்தி நாயகர்கள் ஆன பவ மோசகர்கள் மோட்சத்தில் முதன்மை முதன்மையாராயும் பிறப்பு ஒழிப்பவராயும் உள்ளவருக்கு உள்ளவர்களாம் அதை உட்பிற பரிக அவர்கள் முத்தி விருப்பமுடையவர்கள் அதாவது அபியாச காலத்தில் ஞான காலத்தில் முத்தி அடைந்தவர்கள் ஆக இந்த பாட்டில் முத்தழலை பற்றி சொல்றார் முத்தர்கள் தான் உள்பிரகாரத்தில் இருக்கிறார்கள் இலதானது ஒரு சாதகர்களே பித்து நற்குடான ஒரு பாவகர்களே பத்தி சித்தியன நாடி ஒரு தாபகர்களே பத்தரை பிளருள் கோல மிகு பைரவர்களே அந்த யா பா பண்ணிருக்கா பா யா பண்ணிரு பந்த மோட்சங்களை கடந்தவர்களாகி குருநாதன் திருவடிகளில் பிரேமை உள்ளவர்கள் பக்தியால் ஞானம் அடைய விரும்பும் தவம் பக்தர்கள் துன்புற்றால் கருணை செய்கின்ற உட்பரிவாரங்கள் எனல் இப்போது பற்றி இந்த வ பரிவாரங்களை பற்றி வர்ணிக்கிறார் இதன் பொருள் பெத்த முத்தி இலது ஆன ஒரு சாதகர்களே பந்தமோட்சமற்ற பராபர வஸ்துவே தனது சொருவமாய் உள்ள ஒப்பற்ற சாதனை செய்கின்றவர்கள் முன்ன முத்தர்கள் பற்றி சொன்னார் முன்பாட்டில் இப்போ சாதனை செய்யக்கூடியன்னு சொன்னார் சாதனை செய்கிறதுனா அபியசிப்பது நான் பரம சுவன் ராணா என்னுடைய பாவனையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி திடப்படுத்து பந்தமோச்சமற்ற பராபர வஸ்துவே தனது சொருபமாயுள்ள ஒப்பற்ற சாதனையை செய்கிறவர்கள் அப்படி அபியாசம் பண்றது தான் அபியாசம் பேர் நல் களலோடு பித்து ஆனது ஒரு பாவகர்களே ஆனந்தமையா சர்க்குருநாதன் திருவடித்த அமரைகளில் பிரேமையாய் ஒப்பற்ற பாவனை உள்ளவர்களா எப்போதும் குருநாதருடைய குருவத்தையே தியானிப்பவர்களாக இருப்பார்கள் திருவுடி என்ன திருவுடி காலை மட்டும் தியானம் பண்ண அர்த்தம் இல்லை குருவத்தையே தான் குருநாதருடைய உபதேசங்களை கேட்டு குருநாளுடைய மகிமினாலே இத்தகைய சாதனை சந்தோஷப்பட்டு கொண்டே பக்தி சித்தி என நாடி ஒரு தாவதர்களே ஞான சக்தி அடைய வேண்டும் என்று விரும்பு வரும் தபோதனர்கள் சில பேர்கள் வருவார்கள் அவர்கள் குரு செய்து ஞானம் அடையலாம் என்று ஆசைப்பட்டு வரது உண்டு அப்படிப்பட்டவர்கள் சில உட்பார் பரிவாரங்கள் இருக்காங்க பக்தர் எய்ப்பில் அருள் கோலமிகு பைரவர்கள் அடியார்கள் துன்புறும்போது கிருபை மகிழ்ந்தவர்களாய் இருக்கின்ற உட்பரிவாரங்களாம் இன்னும் சில ஞானிகள் அடியார்கள் துன்புற்றாக அவர்களுக்கு தங்களால் விழுந்து உதவி செய்யணும் என்று நினைப்பதோடு செய்யவும் காத்து கொண்டிருப்பார்கள் அப்பட்பட்டவர்களோடு அவங்க உட்பட இருக்கிறார்கள் என்ன சரணடைவரங்க துக்கப்பட்டு இருந்தால் தான் வருவாயில் வரமாட்டாங்க சொல்கிறாரில்ல ஆனவின் மனைவி மக்கள் அர்த்த வேதனைகள் காணவர் வளையற்பட்டு கைத்தட்டு ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினான் என்ன அந்த துக்கம் தோற்றும் போது தான் வெளிப்படுவார்கள் எப்படி மானானது வலையில் மாட்டிக்கொண்ட பிறகு நான் வலையில் மாட்டிக்கொண்டோம் தப்பித்து போகணும் என்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு தெய்வகதியினால அந்த வள கொஞ்சம் எழுகு இருக்குமேனு தப்பிச்சுட்டு போயிடும் அப்படி போல் காணவர் வலையில் பட்டு கை ஓடுமான போல் போல் இங்கே பந்த பாசத்தை எப்படியே மாட்டிக்கிட்டோம் இனிமேல் எப்படியோ தப்பிக்கிட்டு போகணும் என்று ஒரு உந்துதல் ஏற்படும் அந்த உள்ளத்தில் ஏற்பட்டாக அவர்கள் ஓடி போயிடுவாங்க அந்த ஓடக்கூடிய ஓர ஓடக்கூடியவர்கள் தான் ஞான இருக்க முடியும் மற்றவர்கள் சாமான்யமாக போவோம் அங்கே சவுரிப்பட்டா இருப்போம் இல்லைன்னா வந்துடுவோன்னு போகிறவங்கலாம் உண்டு உரை இறந்துணர்வே இறந்திடமும் உணவு மங்கையில் வரும் பலியுகம் திடுவரே திரையிரந்தளவிர்துளபரங் கடவுளே செரிதரும் படிவரும் திருவகம் படியே அஜிவிதைப்பணி மூலமும் அத்யதானந்த விளக்கவரையும் பதினோராத்தியத்தில் உட்பரிவாரம் சொல்லிட்டு வருவார் உட்பரிவாரம் பண்ணால் ஞானிகள் உட்பரிவாரங்கள் உள்பிரகாரம் இருக்கும் அதில் தெய்வங்கள் இருப்பார்கள் இங்கே தேவியனுடைய கோயில் சொல்லி அந்த கோயில் உள்பிரகாரத்தை வண்ணிக்கும் போது இந்த கதைப்படிக்கு மூச்சுக்கள் ஆனதுனால அவர்கள் முத்தர்களாக இருப்பார்கள் அபியாசங்களாக இருப்பார்கள் ஞானிகளாக இருப்பார்கள் இப்படி பல ரகம் இந்த பாட்டில் சொன்னார் முன் பாட்டில் சொன்ன பிறகு இந்த பாட்டில் அவதாரிகை வாக்கும் மனமும் செல்லாத பரவஸ்துவை தானாய் அடைந்திருப்பவர் இது ஞான நிலை அடைந்தவர்கள் உண்டியை அழகிய கையில் ஏற்று உண்டு உகப்பர் இப்படி ஒரு நிலை அலையற்று அளவற்று உள்ள பரமானந்த சமுதிரத்தில் மூழ்கி இருப்பதான மன உடையவர்கள் உள்பரிவாரங்களில் ஆக இந்த மூன்று நிலையை உடையவர்களை சொல்கிறார் இதன் பொருள் உரையிறந்து உணர்வு இறந்து இடம் உணர்ந்துடுவர் வாக்கை மௌனம் செய்து மனத்தை சங்கற்பம் செய்து மனோவாக்கிற்கு எட்டாவது இடமான வஸ்துவை அறிவர் இது ஞானிலை மனதுக்கும் வாக்கு எட்டாவது அந்த பரபிரமம் பரபிரம எது நம்முடைய அச்சான் செய்தால் அதை அறிந்தவர்கள் ஞானிகள் அந்த ஞானிகள் உட்பிரகாரத்தில் இருக்கிறார்கள் எல்லாருத்தும் உணவும் அம் கையில் விரும்பி உகந்திடுவரே உண்டியை அழகிய கையில் பிராரதானுசாரமாக கிடைக்கும் சாப்ப சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பர் என்ன உணவை சாப்பிட்டு அது கிடைக்கும் உணவை சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பர் இது ஒரு சாரார் அதன் பிறகு திரையிறந்து துக்க அலைகள் அற்ற அளவு இறந்து உள பரம் கடல் உளே செரி தரும்படி வரும் எல்லையற்றே இருப்பதுமான பரமானந்த சமுதிரத்துள்ளே மொழிகிங் இருக்கும்படியான திரு அகம்படியே அழகிய சித்தமுடைய பரிவாரங்களாம் ஆக ஞானம் அடைந்த பிறகு பிரார்த்தத்துக்கு தான் முதலிடம் ஞானத்துக்கு முந்தி முயற்சி முதலிடம் பிறகு அடுத்தது பிராரந்தம் ஞானம் அடைந்த பிறகு பிராரந்த முதலிடம் முயற்சி அது கடத்தபடி அதனால் பிரார்த்தனை சா திருப்பி செய்து கொள்வது அதான் சொல்கிறார் வேதகர்மத்தால் வந்த பிராரத்தன் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் ஐயம் ஜீவன் முத்தர் என்று ஒரு பாட்டு பிராரத்தத்தை அனுசாரமாகத்தான் ஜீவன் வாழ்க்கை அமையாம வழிய அங்கே முயற்சிக்கு தேவையில்லை ஏனென்றால் செய்தனை செய்து முடித்தவர்கள் கிருதகிருத்தியர் அவர்களுக்கு இது செய்யின விஷயம்னு ஆசை கிடையாது அவர் இருக்கிறதுனால அந்த ஞானத்தின் பயன் என்ன நான்கு என்ன நான்கு நாலு ஞானத்தின் பயன்கள் துக்காபாவம் சர்வகாமாத்தையும் பிராப்தியத்தின் பிராப்தியம் கிருதகிரித்தியம் சொல்லக்கூடிய நான்கு பயன்கள் உள்ளன அது அடைந்து இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த உலகத்தின் எதிர்நீச்சு வைத்திருந்த ஒரு பரம்பொருளை அவரோஷமாக பிச்சை உண்ணலாம் இருந்த இடத்தில இருந்து கொண்டு ஒரு ஆசிரமத்தில் அமைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டே இருக்கலாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஜாத்திரை பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஜனகராஜா மாதிரி ராஜ்யம் வர்ப்பாருன்னு பண்ணால் வியாபாரம் கூட செய்யலாம்னு சொல்லப்படுது வியாபாரம் வியாபாரம் இல்லை இவர்த்து இருந்து கொண்டு ஞானம் வந்து அவருக்கு வியாபாரம் செய்து கொள்ளலாக இருந்தால் அப்படி அவத்தோட செய்யலாம் விராதன் கஷாப்படை வச்சுக்கிட்டு ஞானம் அடைஞ்சவளாக இருந்தான் அதனால் செய்யலாம்னு சொல்லலாம் அப்படி இந்த பாட்டில் நான் முதலமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த அழுதன் மாறுதலா விழியற் பாலருள்வரே அவர்களாகமும் ஜலாம் விழியதாமொழிவரே எழுதன் மாறுதலா விரவியாமுருவரே இகழுமார் ஆர்வமோ இலா இலகுபைரவர்களே அவதாரியை அழுதுகொண்டே இருப்பவர்களுக்கு அருள் செய்வார் உடம்பு எல்லாம் கண்களாய் காண்பவர் உதித்து ஒழுங்காக ஒழுங்காத சூரியனுக்கு ஒ உருவம் உள்ளவர் இருப்பு வெறுப்பு அற்ற உட்பரிவாரங்களாம் இதன்பு அழுதல் மாறுதலா விழியர்வால் அருள் வரையும் அழுதல் மாறாமல் ஆனந்திக்கணும் துக்கக்கண்ணீர் வச்சுக்கணும் துக்கக்கண்ணீர் சொரியும் அன்பர்களுக்கு அருள் செய்வாராம் இது ஞான பலன்களில் நாளில் மைத்திரி கருணை கருணை சேர்ந்தது மைத்திரி கருணை உதவி பேட்சை ஞான குணங்கள் நான்கு சுகி துக்கி புண்ணியவான் பாவி நாலு இடத்துல நாலு விதமாக இருப்பார்கள் சுயிலிடத்தில் பொறாமல் பட மாட்டாங்க அஞ்ஞான காலத்தில் பொறாமல் உள்ள மனக்காலம் இருக்கானே நாம் இல்லையே அவனுக்கு எப்போ கட்டி போடுவான் அப்படின்னு அஞ்ஞான காலத்தில் ஞான காலத்தில் அசுகமாக கேம ஏன் அப்படி இருக்கிறது காரணம் என்ன என்ன காரணம் அனுப்புக்கிற சுகி எது அது நம்ம சுகம் அதுதான் ஹைட்டான ஒரே ஹைட்டானது எல்லாருக்கும் அதனால் எப்போ மனம் ஓடுதோ அப்போ சுகம் தோற்றுறது அப்படி இருக்கும்போது அதில் நாம் வேணும் போகிறான் என்ன இருக்குது நல்லா இருக்கட்டும் சுகி துக்கி துக்கில் எடுத்துகிற கருணம் ஏற்படும் ஐயோப்பாவும் என்ன பாவம் செஞ்சாலும் கஷ்டப்படுறான் இதான் ஆண்டவன் அவனுக்கும் அதுக்கும் பண்ண வேண்டியது தான் பண்ணுங்க வரவங்க அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணுறது தான் அவ்வளோதான ஒளியை அவன் பிரார்த்தத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் ஞானி கிடையாது அது பிரார்த்தத்தை அனுப்பிச்சு தான் தீர்க்கணும் சாபான கிரகம் இருந்தாலும் அது பர்மானுசாரமாக சாபானு கிரகம் செயல்படணும்னு விசாரணை பண்ண மாதிரி தெரியும் அதனால் துக்கிகள் இடத்துல கருணை கொள்வது சுக்கி துக்கி புண்ணியவான் நல்ல காரி செய்கிறாங்கன்னா அவர் விருப்பம் கொள்வது நல்லா செய்யுங்கோ புண்ணியம் சம்பாரியுங்கள் என்று சொல்லுவார் பாக இடத்துல உதாசீனமாக இருக்கணும் ஒன்றும் சொல்லப்படாது அவனுக்கு எடுதலான்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவான் நல்ல சொன்னால் நமக்கு பாவம் வந்தது பாவம் வர போகிறது இருந்தாலும் அது சரி சரியாக இருக்காது அது உதாசீனம் எப்படியோ போனாலும் நம்ம என்ன போச்சுன்னு போயிடுவோம் இது ஞானிகளுடைய நாலு குணங்களில் பிரதானமான குணங்கள்னு சொல்லப்பட்டுருவாங்க அதில் இங்கே ஞானிகளுடைய கருணை திக்கத்தில் கருணை காட்டுவார்கள் இங்கேன்னு சொல்லப்படுற அவர்கள் ஆகமும் எல்லாம் விழியதாம் ஒழிவரையே அவ் அடியவா அடியார்களுடைய தேகம் ஆக ஒன்ற தேகம் எல்லாம் கண்கள் உடையதாக எண்ணி போற்றுவார்கள் அந்த அடியாறுடைய தேகமெல்லாம் கண்கள் ஏன்னா அவர்கள் எல்லா உறுப்புகளும் விழிப்புடன் இருக்கிறது அதாவது அவர் விழிப்புடன் இருக்கிறார்கள் பாவனை பண்ணும் அவர்கள் அறிவில்லாம்னு நினைக்கப்படார் அது விழிவுள்ளவர்கள் விழிப்புள்ளவர்கள் அவ்வளோ வேகம் வைராக்கெலாம் இருக்கு என்று பானப்பண்ணார் வழியை அவர் ஒன்றுமே திரை அஞ்ஞானின்னு சொல்கிறதில்லை அப்படி ஒரு உயர்ந்த பாவனை கொள்வார்கள் எழுதல் மாறுதல் இல இரவி ஆம் ஒருவரே உதயாஸ்தமனமானம் இல்லாத நித்திய போன்று விளங்கும் சொரூபம் உடையவராம் சூரியன் உதயமாறு அஸ்தமனம் ஆகிறதில்லை விஞ்ஞான ரீதியில் பூமி தான் சுற்றுதான் சொல்லப்போலுது நம்ம வாக்கிய பஞ்சாங்க படிக்க சூரியனை பூமி சுற்றுது ஒரு நாள் ஒரு சுற்றி சுற்றி வந்து தான் நம்ம கணக்கு படிக்க அவங்க கணக்கு படிக்க பூமி தன்னைத்தானே சுற்றி இரவு உண்டாக்குதுன்னு சொல்லலாம் எந்த ரூபத்திலையும் சூரியன் உதய மாதிரி அஸ்தமாக ஆகிறது இல்லைன்னு ஒரு நிச்சயம் இருக்குது அப்படி போல் இங்கே நம்முடைய உண்மைஸ்வரமா அதிர்ஷ்டான சைஞ்சம் உதய மாதிரி அது என்ன அப்படி இருக்குது ஜாகர சொனம் சுழ்த்தி மூன்று அவசியர்களும் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால தான் நாம் மூன்றாவது சொல்கிறோம் சொல்ல முடியுமா நாலாவது துரியத்திலும் இருக்குது சமாதியிலும் இருக்குது அப்படி இல்லைன்னா சமாதி நிலையை அனுபவித்து சொல்ல முடியுமா ஆகவே சுழித்திய அவசையில் ஒன்றும் தெரியல சோமா அனுபவம் இருக்குன்னா முழிக்கிட்டுதான் இருக்கணும் அர்த்தம் சொப்பனத்தில் முழிப்பு இருக்குது முழிப்பு இல்லைன்னா சொப்பனத்தை யார் பார்க்கறது நாம் தான் பார்க்கணும் தோ சொனத்து காலத்தில் சோழசீரம் தூங்குது சுழிச்சி காலத்தில் மனசு தூங்குது அந்த கடன் தூங்குது அப்புறம் அந்த சமாதி நிலையில் அஞ்ஞானமும் தூங்குதுன்னா விட்டு போகுது அஞ்ஞானம் மற்ற நிலைக்கு சமாதி நிலையன்னு சொல்லப்படுது அதனால் ஆத்மா உதயாஸ்தமனம் இல்லாது என்ற நிலை உடையவர்களாம் இகழும் ஆர்வமும் இல்லாது இலகு பைரவர்களே துவேஷமும் ராகமும் இன்றி விலங்குகின்ற உள்பரிவாளங்களாம் அபியாசிகளுக்கு ராகத்வேஷம் குறைஞ்சிருது ஏன்னா அபியாச காலத்தில் ராகத்வேஷம் குறைக்கத்தான் வேணும் கூட காலையில் சொல்லியேன் அந்த காமக்குரோத லோகமோக மதமாச்சரியம் ஆறு குணங்கள் அது பதி பதிமூணு குணங்களாக பிரிகிறது அப்புறம் ஆயிரக்கணக்கான குணங்கள் பிரியும் ராகத்வேஷ காமக்குரோத லோகமோக மதமாச்சரியம் ஈசி நம்பும் அசுதி தர்ப்பம் அகங்காரம் சொல்லக்கூடிய பதிமூணு குணங்கள் உட்பிரிவுகள் ஏராளம் ஏராளம் இந்த குணங்களெல்லாம் என்ன பண்ணுது கெடுதல் தான் பண்ணுது நல்லது பண்ணுறதே இல்லை சிரத்தை பக்தி வைராக்கியம் இதுதான் நமக்கு அனுகூலம் பண்ணும் வைராக்கியம் செமச்சம்பத்தி பூட்சித்துவம் அன்பு பண்பு சேவைமான பான்மை இதெல்லாம் நமக்கு அது பண்ணணும் இந்த குணங்கள் கூட தான் பண்ணணும் ஆகவே இந்த ராகத்வேஷங்கள் அற்றவர்களாக இருக்கிறார்கள் அபியாச காலத்திலே குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சாதான் அபியாசின் பேர் போட்டாக்க அஞ்ஞானின் பேர் ஞானங்கனையிலே இருந்த பிறகு அது பெரும்பாலும் அடங்கி போயிடுது சில சமயங்களில் வரும் காமாய் வந்தாலும் கணத்தில் போ மனத்தில் பற்றார் அப்படிங்கிறார் அவர்களுக்கு உற்புதமாக அனுற்புதமாக இருக்கத்தான் செய்யும் அது சில சமயங்களில் வெளிப்படத்தான் செய்யும் உணவரும் குண்டே நின்றார் வெகுளி கனிமையும் காத்துருதுனார் வள்ளுவர் அந்த கோபமானது ஒரு சனம் வந்துட்டு போயிடும் ஆனால் கோபத்துக்கு ஆளாக்க ஆளானார்களே அது தப்ப முடியாதுங்கிறார் அவ்வளோ வலிமையும் அதனால் கா காமாரி வந்தால் கணத்திற்கோ மனத்தில் பற்றார் தாமரை இலைத்தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார் பாமர என காண்பிப்பார் பள்ளித்து திறமை காட்டார் ஊமரி மாவார் உள்ள தொகை ஆஞ்சிவன் திரார் அவர்கள் இருக்குது சுபாசித்தமாக வந்துடுது அது எப்படி வருது அபியாச பலம் இப்போ நமக்கு அபியாசம் பல என்ன கெட்ட பொழுதுனா அபியாஸ் பண்ணியிருக்கோம் நடைமுறை இருக்குது நல்லவங்களும் அபியாஸ் பண்ணுறாங்க நடைமுறை இருக்குது இதுதான் வித்தியாசம் எது அந்த வாசனை தானே வாசனை இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு இல்லை முன்பின் ஒன்றையும் ஆலோசிக்காமல் குறுவதா விருத்தி கேதுவாகிய சித்தத்தின் சூட்ச மசைக்கு வாசனைன்னு பேர் அந்த வாசனை நல்லதாக இருந்தால் திடீர்னு நல்லது கிடைக்கும் நம்ம அறியாமலே வரும் கெடுதாக இருந்தால் நம்ம கெடுதல் பண்ணிட்டு அப்போ வாசனை ஏது சம்பாதி நல்லா தானே சம்பாதிக்கணும் இப்போ நல்லா சம்பாதிக்காத காரணத்தினால்தான் துக்கத்துக்கு துக்கம் மாட்டலாம் துக்கத்துக்கு ஏது வாசனை தான் காரணம் நீ போயிட்டே இருக்க பாருங்க நீ வாடிக்கையாக சேருந்து கை கால் செஞ்சிடும் ஒரு பூட்டு வச்சுருக்கீங்க அங்கே வாடிக்கையாக வைக்கிற இடத்துல கை தானாக போகும் எடுக்கிறதுக்கு போகும் அதனால் இங்கே இங்கே என்ன மறந்து போயிடுச்சுன்னா அப்படி போவீங்க அது வாசனை அப்படியே கை கால் பழக்காது நீ வண்டி ஓட்டுறீங்க இந்த பக்கம் திருப்பணும் அது திருடணும் நினச்சிக்கிட்டா திருப்புறீங்க ச பக்கம் திருப்பிடுங்க கொஞ்சம் கூட ஆலோசனை கிடையாது அதை வாசனைன்னு பேர் இருக்கலாம் நீங்கள் மரணம் பண்ண பாட்டு இருக்குது என்ன மரணம் பண்ணலாம் வாசனை பண்ணிட்டீங்களா உடனே வந்துடும் சரியாக மரணம் அறவுறை இருக்குது அப்போ தான் இருக்கணும் அதுதான் முயற்சி தேவையான தேவைப்படுது முயற்சி தேவை இல்லை வாசனைக்கு மகிம் வலிமை அதிகம் அதனால்தான் சுவாஸ்திரங்களில் கெட்ட வாசனை துக்கத்துக்கு எதுவாக இருக்கும் நல்ல வாசனை சுகத்துக்கு எதுவாக இருக்கும் அதை லேக்க துவக்கே லோக வாசனை தேக லோ சாஸ்திர வாசனை பிரிப்பார்கள் அதெல்லாம் மரண வாசனை பெயர் கர்வம் அசூயை முதலான கெட்ட குணங்கள் எல்லாம் கெட்ட வாசனைகள் என்ன இதான் விவேக வைராக்கியங்கள் சமரச சம்பவம் பூச்சி சமரச சம்பத்தி மூச்சத்துவம் அப்புறம் அன்பு பண்பு சேவமான பான்மை இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கின்றனவே இவையெல்லாம் பழகினாதான் நல்ல வாசனையாக மாறும் வாசனை திடப்படுத்தணும் அதன் பிறகு பிரத்தேக்கி எப்படின்னா பரமாத்மாவே நாலு நிச்சயம் அப்புறம் வரும் அந்த நிச்சயம் வரும்போது அதை ஞானிகளுக்கு சம்ஸ்காரூபமாக இருக்கிறதுன்னு பேர் அவருக்கு சம்ஸ்காரூபமாக இருக்கிறதுனால திடீரெனு வரும் அதான் எவ்வளவு பார்த்தாலும் அவர் அந்த சுரூபத்தை மறக்கிறது இல்லையாங்க எது போல்லை நம்ம பேரை நான் மறக்கிறோமா நான் செங்கோடு செங்கோடு தியானம் பண்ணீங்களா ஏன் பண்ணுறதில்லை எங்கே வேறாக கூப்பிட்டேன் நான் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்பேன் ஏன் வாசனை அது ஏறி சின்ன அதே மாதிரி ஆம்பளை ஆம்பளை வாசனையும் நான் ஆம்பளை ஆம்பளை யாருமே தியானம் பண்ணுறதில்லை சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க நீ ஆம்பளை பையன் இல்லையா வெக்கம் இல்லையா போய் பொட்டைக்குள்ள பழகிறியே போட அந்த பக்கம் இப்படி திட்டு பிடிச்சிடறாங்க நம்மளை பொட்டை பயில பிடிச்சிட்றாங்க ஏன் பொட்டைக்குள்ள ஆம்பளை பத்திர போய் சேர்ந்துக்கிட்டு விளையாடுமையா மானம் இல்லை ஒன்று இந்த பக்கம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அந்த வாசனை ஏற்றிடுறாங்க அதனால் இனி பொம்பளையான்னு கேட்டு பாருங்கள் கோபந்தராக இல்லையே பாருங்கள் நீ ஆம்பளையான்னு கேளுங்கள் கோபுரமாக இல்லையா பாருங்கள் ஏன்னா வாசனை திடம் அது சிறு வயசுலேருந்தே படையிடுறோம் இது ரெண்டு திட்டம் தான் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது எப்படி இருக்குது சம்ஸ்காரம்னு பேர் அது வாசனை சம்ஸ்காரம் வாசனை அடிமனம் பழக்கம் வழக்கம் எல்லாம் ஒருபட்டு ஒரு கலந்தான் திடமாக இருக்குது அது இடமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு முன்பின் ஒன்றையும் ஆலோசி கூறுதாது அதை வந்துடுது அதே போல் நான் பரமஸ்வரபன் மகன் சச்சியானந்த பிரமன் எங்கு நிறந்தவன் சகோதரியன் நான் அப்ரமேயன் பிரமாணாதீதன் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் திடமாகிடுது திடமானவொன்று அவர்களுக்கு பிரச்சனை வருது இல்லை ஒரு பொருள் நஷ்டமாச்சு என்ன நஷ்டம் எதுக்கு நஷ்டம் ஆத்மாக்கு நஷ்டமாக ஒன்றும் கிடையாது சரியேதான் வந்தது போச்சு அது ஒன்றே சமானம் வந்துடும் இல்லைன்னா ஐயோ போச்சே போச்சே அவங்க கெடுத்தான் இவங்க கெடுத்தான் சண்டைக்கு போகிறது இதெல்லாம் வரது காரணம் என்னன்னா சொருபதிட்டு இல்லாமதான் காரணம் அதே போல் பொருள் வந்தது என்ன வர்றது என்ன இருக்குது எதை காரமாக கூட்டி வச்சிருக்கு கூட்டி வச்சுட்டு வரும் நான் பிரம்சரம் இல்லவா இடத்துல நாமருவங்கள் பொருள் வரவு செலவு எல்லாம் பிரார்த்தனை சார் குடி இது என்ன நமக்கு லாபம் என்ன அர்த்தம் என்ன சபமானம் வந்துடும் சாதனெல்லாம் சாபான தான் சொல்லி கொடுக்குது அது வரணுமென்னா திடஞானி தான் சமமான திடமாக இருக்குது அதனால தான் இந்த வாசனைக்கு மகிமை அவள் இருக்குது நல்ல வசதி பழங்கள் பழங்கள்னு சொல்கிறாங்க அதனால இகலும் ஆர்வமும் இல்லாது இலகு பைரவர்களே துவேஷமும் ராகமும் இன்றி விளங்குகின்ற உள்பரிவாரங்களால் ராகம் கிடையாது துவேஷம் கிடையாது சோபான வந்தாச்சு என்று சொன்னிவானோர் அணுவதாம் நடிகரே அணு மேருகிரியாய் அரவு நேரியர்களே புவனிவா நடையவோர் பவனி போதுவர்களே புகழு கோமளவியாம் அலைபுராதனர்களே அருகே பூத பௌதிகங்கள் அணுவாய் காணும் பேருவர் அணுவையும் மகா மேருவாய் மதிக்கும் மதிவல்லார் இவ்வுலகத்திற்கும் ஏகராய் செல்ல தக்கவர்களே தக்கவர்கள் செல்வ பிரகாசம் உள்ள தேவியின் ஈ போட்டு நங்கு உட்பரிவாரங்களாம் எழுத்து அதன் பொருள் அவனே வான் அடையவோர் அணுவதாம் நடிகர் பூமி ஆகாயம் முதலிய யாவற்றையும் ஓர் அனுமாத்திரமாக கருதும் பெருதுக்கு எல்லாம் பெரிதாவார்கள் அகண்ட பாவனை வறுமையானால் இதெல்லாம் அல்பமாக தெரியும் அந்த பாவனை வரும் அவனது சிச்சியானந்த பிரம்மம் நான் என் வரும்போது அகண்ட பாவனை வரும் ஆகாயம் போல என்று பரவிதாமி சொன்ன மாதிரி விஞ்ஞானிகள் எங்கேயோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் மைலுக்கு அந்த இருக்கிற அந்த நட்சத்திரம் ஒன்று இன்னும் வந்துக்கிட்டு இருக்கான் வரலையான்னு சொல்கிறாங்களா அது என்னத்தை சொல்றது சரி நட்சத்திர யார் பார்த்தாங்களா அவங்க பார்த்தாங்களா நட்சத்திரம் பார்த்துட்டு பார்க்கலாம் யுக்தியாக சொல்கிறது இல்லை பிள்ளை என்னவோ அவங்க அதான் பிரபுதா சொல்கிற மாதிரி நாவல் படுத்துக்காக ஏதேதோ போய் முழுவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்று ஒன்று அப்போ சொன்னதில்ல வாக்கிய பஞ்சாபம் பூமி சுரியன் சுத்த சூரியன் பூமி சுத்த சொல்லப்படும் அது திருத்தம்